எல்லாருக்கும் நமஸ்காரம் கடந்த வகுப்புல இந்த கால தேசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அதாவது காலம் தேசம் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களும் உண்மையிலேயே இல்லை அது வந்து ஒரு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணம் அப்படிங்கிறது தெரிஞ்சுவிடும் எதன் அடிப்படையில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பூமியில் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த கால தேசம் உடல் மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோதி கடந்த வகுப்புல பார்ப்போம் இப்ப இன்றைய வகுப்பு இந்த கால தேசங்களுக்கு பிடிமானம் இருக்கிறதுனாலதான் நம்ம நாம தான் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாம நம்ம தடுமாறோம் ஏன்னா இந்த உணர்வு அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதை அடிப்படையாக வைத்து இருக்கிறது அடிப்படையாக வைத்து இருக்கிறதுக்கு வேற எதுவுமே இப்போ அந்த இறைத்தன்மை அந்த இருப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்ம கடந்தவங்களை பார்த்தோம் அது அறிவாக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சது அப்புறம் அந்த அறிவு எப்படி அறிவாக இருக்கிறது ஒளிமயமானது பிரகாசமானது அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கு இப்போ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன நான் சொல்ல போறேன் இந்த பாடத்திட்டத்துல அப்படின்னா இப்ப நம்ம உணர்வு ஒளி அறிவு அப்படின்னு பலவிதமான நாமங்கள் அதை பத்தி நம்ம பேசினா கூட அதனுடைய எல்லைகளை வரையறுக்க முடியாது அப்படிங்கிறது நம்ம கடந்த ஒன்று சொன்னோம் ஏன்னா அது வந்து இன்ஃபினிட்டி அது வந்து இங்கதான் தொடங்குது இங்கதான் முடியுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த ஒண்ணும் தெரியாது அதுவே இருக்கிறது எங்கும் நிறைந்த வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கடந்த வகுப்புல பார்த்த மாதிரி ஒரு அறிவு தாவரங்களில் இருந்து மனிதன் வரை பல்வேறு பரிமாணங்களிலே அது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அப்ப அதனுடைய பிரகாசம் ஆறாம் அறிவு பரிமாணத்திலே மனித அறிவுக்குள்ளே வரும்போது மட்டும்தான் என்னை யாரு தெரிந்து கொள்ள முடியும் மற்ற ஜீவராசிகளால் தன்னை தெரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கறத நம்ம விருதை பண்ணுவோம் அப்ப அந்த அடிப்படையில் இப்ப நாம இப்ப இந்த ஆறாம் அறிவு பரிமாணத்தில் இருந்து கொண்டு நான் என்னை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் நான் யார் என்று என்னை விசாரித்து அறிந்து கொள்ளக்கூடிய பிரத்யேக பகுத்தறிவு கொண்டவனாக நான் இருக்கிறேன் நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடியவனாக நான் இருக்கிறேன் உடலுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மகத்துவம் மற்ற எந்த உடலுக்கும் கிடைக்கலுக்கு ஆறாம் அறிவை கொண்டு என்னை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதனால நான் யார் என்று என்னை நான் விசாரித்துக் கொள்கிறேன் சயின்ஸ் வந்து இந்த பிரபஞ்சத்தை புறத்தில் அராய்ச்சி பண்ணது சாஸ்திரம் வந்து அகத்தில் ஆராய்ச்சி பண்ணுது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்போ இந்த அகம் புறமுங்கிற இருமைகள் அற்ற நிலையில அந்த சமனாகத்தான் இருக்கிறது அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது என்னென்னா இங்கே வெளியிலும் இல்லை உள்ளேலும் இல்லை நாம நினைச்சுக்கிட்டு இருக்க உள்வெளி அப்படிங்கிற விஷயமெல்லாம் எதையோ உன்னை அடிப்படையாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அதை எதிர்பார்க்கறது ஏன் அப்படின்னா இப்போ நம்ம பாடி ஒரு விஷயத்த பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால நான் புலன்கிறதும் வெளியே பார்க்குற விஷயங்கள்லாம் எனக்கு வேறாக இருக்கிறது அது வெளியில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே நம்ம வந்துடுறோம் அப்புறம் நான் எனக்கு என்னுடைய மனதை நான் விசாரம் பண்ணி ஆராய்ச்சி பண்றதுனால எனக்குள்ள அகத்துல சில விஷயங்கள் அதை நான் சரிப்படுத்திட்டு போறேன் அப்படின்ட்டு இந்த ரெண்டுமே இந்த அகம்புறம் அப்படிங்கிற அந்த இருமைகளும் மனதின் அடிப்படையில் தான் ஏற்றி வைக்கப்பட்டிருக்க இங்க இருமைகளுக்கு அப்பாற்பட்டதுதான் இறைநிலை அப்படின்ட்டு நம்ம கடந்த வகுப்புல பார்ப்போம் அப்போ இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் இருப்ப மட்டுமே இருக்கிறது அது எப்படி இருக்கிறது அறிவாக இருக்கிறது ஆகாயமாக இருக்கிறது வெட்ட வெளியாக இருக்கிறது அது உணர்வாக இருக்கிறது பெயர்களில் சொல்றத அழகிரம் எடுத்து சொல்லுது அப்படின்னா பஞ்சீகரணம் அப்படிங்கிற ஒரு டாபிக் பேசுது இந்த பாடத்திட்டத்தை நல்ல மைனியூட்டா கவனிச்சுக்கணும் இப்பதான் நம்ம சாஸ்திரத்துல கத்துக்கு போறோம் பஞ்சீகரணம் அப்படின்னு ஒரு விஷயம் என்ன ஆகாயம் மட்டுமே ஆதியில் இருந்தது வெளி மட்டுமே இருந்தது அந்த வெளியில் இருந்து வெளிப்பட்டதுதான் பஞ்சபூதங்கள் அந்த பஞ்சபூதங்களும் சூட்ச வடிவிலே இருந்தது கண்ணுக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுங்க அதை வந்து என்ன சொல்லுது ஆகாயம் நிலம் நீர் நெருப்பு அப்படின்ட்டு பஞ்சபூதங்களாக பிரித்து பிரித்து இந்த பஞ்ச பூதங்களும் ஒருவிதமான ரேஷியோவுக்கு உட்படுத்தப்படுகிறது எப்படி பஞ்சீகரணம்ங்கிற ஒரு கான்செப்ட்க்குள்ள போய் இப்போ நிலம் இவ்வளவு பகுதி நீர் இவ்வளவு பகுதி காற்று இவ்வளவு பகுதி என்று ஒன்றை ஒன்று கலக்கும் பொழுது அந்த பூஜீகரணம் உண்டாகி தூள பஞ்சபூதங்கள் தோன்றின அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுவோம் தூள பஞ்சபூதங்கள் அப்படின்ற கண்ணுக்கு தெரியக்கூடிய பஞ்ச பூதங்கள் இப்ப நம்ம நீர் அப்படிங்கிற விஷயங்களை சொல்ல வரும் இப்ப இந்த ஸ்தூல இந்த பிரபஞ்சம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியும் அப்ப நல்லா இப்ப புரிஞ்சுக்கணும் இப்ப சூட்சம் வடிவிலே இருக்கக்கூடிய ஒரு ஆகாயம் அதாவது அதுக்கு உருவமே இல்லை நிர்குணம் நிரஞ்சனம் நிர்மணம் சொல்லக்கூடிய பரபிரம் அறிவுமயமாக ஆகாய ஸ்வரூபமாக இருக்கு வெளிப்படுத்துகிறது அப்படின்னா தன்னை வெளிப்படுத்திக் கொள் பஞ்ச வாயிலாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது தூக்வ பஞ்ச பூதங்கள் பஞ்சீகரணம் நடைபெறப்பட்டு சூட பஞ்சபூதங்களாக மாறுது எப்படி பஞ்சீகரணம் நடைபெறுகிறது அதாவது இந்த ஆதாய பூதத்தை எடுத்து இத்தனை பங்கு நிலபூதத்தோட கலந்தா அது இப்படி மாறுது நீர் பூதத்தோட கலந்தா இப்படி மாறுது அப்படிங்கிற ஒரு ரேஷ்யம் வந்து நம்ம பஞ்சீகரணம் பாடத்துல படிச்சிருப்போம் அதை அங்க போய் தெரிஞ்சுக்க அந்த பாடத்திட்டத்தின்படி நாம் என்ன பண்றோம் பஞ்சபூதங்கள் ஸ்தூல பஞ்சபூதங்களாக மாற்றப்பட்டிருக்க அப்ப ஸ்தூல பஞ்சபூதங்கள் வந்தவங்க இந்த பிரபஞ்சம் உண்டாகி விட்டது இந்த பிரபஞ்சத்திலே தான் இந்த கோடானு ஜீவராசுகள் கிரகங்கள் எல்லாமே காணப்படுகின்றது அப்படிங்கிறது நமக்கு தெரிய இது சாஸ்திரத்தினுடைய டாபிக் இதையே சயின்ஸ் சொல்லுது தெருவெடுப்பு நடந்தது அந்த பெருவெடுப்பின் மூலமா தான் இந்த பிரபஞ்சம் உண்டாகியது அதில் தான் இந்த பஞ்சபூதங்கள் தோன்றின நீர்நிலம் நெருப்பு காற்று அப்படிங்கிற விஷயம் அந்த பெருவெடுப்புக்கு பிறகு தான் தோன்றியது அப்படின்னு சயின்ஸ் ஒத்துக்கு பாருங்க ரெண்டுமே ஒரே மாதிரிதான் டிராவல் பண்ணுது சயின்ஸும் சாஸ்திரமும் வேறுபாடு இல்லை அவங்க வந்து ஒரு பெருவெடிப்பின் மூலமாக இந்த பஞ்சபூதங்கள் உருவாகுதுன்னு சொல்றாங்க சாஸ்திரம் வந்து ஆயிரத்தி தொற்று இந்த பஞ்சபூதங்கள் உருவாக இப்ப நான் சொல்றேன் இந்த பஞ்ச பூதங்களில் வர்ற ஆகாயம் வந்து அது ஒன் ஆஃப் தார்ட் பட் அந்த மூல ஆதாயம் இருக்கு பாருங்க அதுதான் பிரம்மம் இப்பதான் விஷயத்துக்கு ரொம்ப மைனூட்டா கவனிக்கணும் அந்த மூல ஆதாயம்தான் அறிவு அதுக்கு வெளிப்பட்ட பஞ்சபூதங்கள் இருக்கு பாருங்க அதுல வர்ற ஒரு ஆகாயம் இருக்கு பாருங்க அதுதான் மனம் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த ஆதாயம் இந்த ஆகாயத்துக்குள்ள வந்துட்டா மனமா மாறிடும் என்ன புலன்கள் என்ன புலன்கள் இப்ப தத்துவத்துக்கு வந்து ஒரு நம்ம உடம்பு பாடி எடுத்துக்கணும் நீர் தத்துவத்துக்கு நம்ம உடம்புல எடுத்துக்கூடிய விஷயங்கள் காது மூக்கு அப்படின்னு புலன்கள் எடுத்துக்கிறோம் இல்லையா இந்த புலன்கள் எல்லாம் ஒவ்வொரு பூதங்களை அடிப்படையாக வீட்டு இயங்கி கொண்டிருக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து அஹ் பஞ்சீரன பாடத்திட்டங்களே படிக்கலாம் அதாவது இந்த ஒவ்வொரு புலன்களும் எந்தெந்த இதுல வருது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வருது பஞ்சீரம் இப்ப அந்த பாடத்துக்கணும் அதே மாதிரி இப்ப ந அப்படிங்கிற எடுத்து என்ன நிலம் என்றும் மா என்பது நீர் என்றும் சீங்கிறது நெருப்பு வாங்குறது காட்டு யாங்கிறது ஆகாயம் ஐந்து பூதங்களுக்குள்ள பஞ்சாட்சரத்துக்குள்ள கொண்டு வருது இந்த ஐந்து பூதங்கள் இப்ப இந்த பஞ்சாச்சரத்துல நாயோர்த்து மந்திரம்னு சொல்றாரு சித்தர்கள் வஞ்சீ கிரணம் அப்படிங்கிற விஷயத்துல என்ன நடக்குது ஐந்து பூதங்கள் ஸ்தூல பூதமாக மாறிய பிறகுதான் இங்கு வந்து பிரபஞ்சம் உண்டாகியது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அததான் சயின்ஸு சொல்லுது அப்ப நாம என்ன பிடிச்சிருந்தோம் ஆகாய தத்துவமாகிய அறிவு தத்துவம் உணர்வு தத்துவம் பஞ்ச பூதங்களாக பொழுது மனம்ங்கிற ஒரு தத்துவமாக இங்கு வெளிப்படும் அந்த பஞ்ச பூதங்களுக்கு பஞ்ச அச்சரங்களை கொடுக்குது அதை நமசிவாயம் அப்படின்னு சொல்லுங்க நாம நமசிவாய மந்திரத்தை சொல்லுங்க அப்ப நமசிவாய மந்திரத்துல சிங்கிற மந்திரத்தை வந்து என்ன சொல்லுது நாயோ மந்திரம் சொல்லுங்க சிங்கிறது என்ன நெருப்பு இப்ப இந்த நெருப்பு தத்துவத்தை ஏன் முக்கியமா அப்படி சொல்லுது இது இத்தவன் ஒளிவெளிவாக இருக்கிறான் அவன் உணர்வு இருக்கிறான் அவன் தான் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்கிறான் அவன் உணர்வது எந்த அடிப்படையில உணர்கிறான் அறிவின் அடிப்படையிலே உணர்கிறான் அவன் அறிவு பிரகாசமாக இருக்கிறான் அந்த அறிவு பிரகாசத்தை தான் மொழி பிரகாசம் அறிவு கூடி வெட்ட வெறி அப்படின்னு சொல்லு அப்போ இதை அருகும் ஜோதி அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜோதிஸ்வருவமாகியன்மைப்பட்டு இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக பரவி இருக்கிறது பஞ்சபூதங்களின் வாயிலாக வெளிப்படு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் அனுபவமாக்கி கொண்டிருக்கு அந்த அடிப்படையிலே ஒவ்வொருத்தருக்கும் உடம்பு கிடைச்சிருக்கு இந்த உடம்பு மனித உடம்பு ஒருத்தர் மிருக உடம்பு ஒருத்தருக்கு வந்து பறவை அதாவது பூச்சி தாவரங்கள் அப்படி விடவிதமான உடல் இருக்கு எப்படி இந்த உடல்கள் மாறிச்சு இங்க தான் பஞ்சபூதத்தினுடைய ரேஷியோ மாறுது பஞ்சபூதத்தினுடைய ரேஷியோ இப்ப நீர் நிலம் நெருப்பு காற்று அப்படிங்கிற இந்த நான்கு பூதங்களும் ஆகாய பூதத்தோட எவ்வளவு ரேஷியோ கலக்குதோ அதை பொறுத்து ஒரு உடல் கிடைக்கும் அந்த உடல் வந்து ஆகாய பூதத்தினுடைய கம்மியா இருந்தா ரொம்ப கீழ் மட்டத்தில் இருந்தா அது தாவர உடல் எடுத்துக்கும் அது கொஞ்சம் ஆகாயத்தோட அதிக எடுத்துக்கிட்டு பங்கு எடுத்துக்கிடு அப்படின்னா அது அடுத்த புழு பூச்சி உடம்பு எடுத்து அடுத்த கொஞ்சம் ஆதாயத்தை அதிகமா எடுத்துக்கன்னா பறவை அடுத்தது மிருகம் அப்ப கொஞ்சம் அதிகப்படியான ஆதாய தத்துவத்தை எந்த உடல் எடுத்துக் அது மனித உடலுக்குள்ள வருகிறது அந்த அடிப்படையில் தான் இங்கு உடல்கள் மாறுபடுகின்றது அப்ப இந்த உடல் மாற்றம் எந்த அடிப்படையிலே நிகழ்கிறதுனா பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கையின் அடிப்படையிலே நிகழ்கிறதுங்கிறது சாஸ்திரம் சொல்லுது இதையே சயின்ஸும் சொல்லுது சயின்ஸே சேம் ரேஷியோ சொல்லுது இங்க வந்து பஞ்ச பூதங்களுடைய கலவைதான் இங்க ஒவ்வொரு உடல்களும் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன மரம் அதிகமா மண் தத்துவத்தை கொண்டது அப்படின்னு சொல்லி மண் தத்துவத்தை கொண்ட மரத்துல மற்ற பூதங்கள்லாம் கம்மியா இருக்கும் அங்க ஆகாய பூதம் சுத்தமாவே இல்லை ஏன்னா அது சிந்தித்து ஆற்றலோ ஒரு தன்மையும் அந்த மர மரத்துக்கு கிடையாது ஆனா மிருகம்னு வரும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் ஆகாய தத்துவம் அதிகமா சேரும்போது அதுக்கு கொஞ்சம் மனம் இருக்கு அதாவது நம்ம யாருமே அறிந்து கொள்ள முடியாட்டாலும் தன்னுடைய உத்தவங்களை அறிந்து கொள்ளும் தன்னுடைய குழந்தை தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற மாடு எல்லாத்தையும் பார்க்கும் பாசமா கொஞ்சம் இப்ப நாம போய் இருக்கிட்ட பழங்கள் நம்மள நம்மகிட்ட அன்பு செலுத்தும் இதெல்லாம் அந்த ஆதாய தத்துவத்தினுடைய அதீத சேர்க்கையினாலே மிருகம் மனிதனுக்கு அருகே வந்து விடுகிறது ஆனா மிருகத்தை விட உயர்ந்த மனிதன் எப்படி இருக்கிறான்னா தன்னை அறிதல் கொள்ள ஏன்னா அவன் பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவுவாதியாக மாறுவதற்கு பிரத்யேக அறிவாகிய அந்த மனம் முழுக்க முழுக்க ஆகாய தத்துவத்தின் முழுமையை பெற்றுவிடுகிறது ஆனால் அதை அனுபவமாக்க இந்த உபாதி போதுமானதாக இல்லை ஏன்னா பஞ்சபூதத்துல ஸ்தூலத்தில் இருக்கின்ற உடம்பு சூட்சம ஆகாயத்தை ஸ்தூல ஆதாயத்துக்குள்ள நம்ம கொண்டு அனுபவமாக பார்க்கும்போது இந்த மனங்கிற ஒரு டாபிக் உள்ள எந்த அளவுக்கு அனுபவமாக்க முடியுமோ அந்த அளவு தான் அனுபவமாக்க முடியும் அப்படி நீங்க என்ன பண்ணணும் இப்ப இந்த ஸ்டூலத்துல இருந்து சூட்சமத்துக்கு நீங்க டிராவல் பண்ணணும் அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் இப்ப இருப்பு இருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறைவன் அந்த அறிவு அந்த உணர்வு மனமாக இருக்கிறது அப்படிங்கறது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மனம்தான் இருப்பு அந்த மனம் இருப்பதனால்தான் நீங்க எல்லாமே மனதின் வாயிலாக அறியப்படுகிறது இல்லைன்னா எப்படி உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் வகுப்புல சொன்ன நான் தமிழ் மொழி தான் பேசுகிறேன் என்பது எப்படி உங்களால் தெரிந்து கொள்ள முடிஞ்சது தமிழ் மொழி உங்களுக்கு தெரிந்ததுனால தெரிந்து கொள்ள முடிஞ்சதுன்னு சொன்னோம் அப்ப தமிழ்மொழியினுடைய பொருட்கள் எப்படி உங்களுக்கு தெரிந்தது அதை வந்து அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு உங்களுக்குள்ள இருந்ததுனால தான் இதை தெரிந்து கொள்ள முடிஞ்சதுன்னு சொன்னோம் அப்ப அந்த அறிவுங்கிறது எது மனம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளதான் நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் இது இன்னது அப்படின்னு பகுத்தறியக்கூடிய ஒரு பகுத்தறிவாக இந்த மனம் நமக்குள்ள இருக்கு இந்த மனம்தான் இருப்பு இந்த இருப்பிலே இந்த வெளியிலே அதாவது வெட்ட வெளிக்குள்ளே ஒரு காலி இடத்துக்குள்ள ஒன்றுமே இல்லைன்னா அங்கே காற்று நிறையும் அல்ல இப்போ நம்ம இந்த பூமியிலே எடுத்துக்கணும் ஒரு விஷயம் வந்து ஒரு எம்டி பாட்டில் இருக்குன்னா அந்த கேப்பை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே அந்த பாட்டிலுக்குள்ள ஆறு உள்ளே போயிடும் அப்போ ஏதாவது ஒரு எம்டி ஸ்பேஸ் இருந்தால் அங்கே ஏதாவது போய் உள்ள நிறையணும் அல்ல அது மாதிரி இந்த மனதிற்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் நிறையுது ஏன்னா அதாவது வெட்ட வெளி முழுக்க எம்டி ஒன்றுமே இல்லை அங்கே வெட்ட வெளியா இருக்கு அதுக்குள்ளது மனம் உடல் எடுத்ததுனால இருக்கிட்டே இருக்கு என்ன பண்ணுதுன்னா கன்வெர்ட் ஆயிடுது அதாவது அறிவில் இருந்து தன்னை வேறு விதமாக பரிணமிச்சு அஜானத்தினாலே தன்னுடைய உண்மை ஸ்வரூபத்தை அறிய முடியாமல் தன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களிலே சிக்கி கொண்ட மனம் நான் இன்னார் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி தனக்குள்ள ஒரு உருவத்தை வடிவமைச்சுக்கிட்டு அதுக்குள்ள சுத்திக்கிறதுனாலதான் உங்களுடைய உண்மை தன்மைக்குள்ள உங்களால் திரும்ப முடியல அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் இந்த பாடத்தை நீங்க எப்படி அந்த பேரறிவாக இருந்து இந்த மாதிரி சாதாரண ஒரு மனமாக மாறினீர்கள் அப்படின்னு கேட்டா பஞ்சபூதத்தினுடைய அடிப்படையில் தான் நீங்க இந்த வந்திருக்கீங்க பஞ்சபூத சேர்க்கையினால்தான் உங்களுக்கு இந்த உடல் கிடைத்திருக்கிறது அப்ப இந்த பஞ்சபூத உடலுக்குள்ளே நீங்க இருந்து கொண்டு ஸ்தூல உடலுக்குள்ளே இருந்து கொண்டு சூக்ஷம ஆகாயத்தை நீங்க அறிந்து கொள்ள ஒரு அறிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுனால மனம் கூட ஒரு பகுத்தறிவின் வாயிலாக நீங்க அதை புரிந்து கொள்கின்ற பொழுது இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன இந்த ஸ்தூலத்திலிருந்து சூட்சமத்துக்குள்ள நுழைய வேண்டியதுதான் நீங்கள் விஷயம் அப்போ இதைத்தான் நான் என்ன சொல்றேன் ஆறாம் அறிவு பரிமாணத்திலிருந்து ஏழாம் அறிவு பரிமாணத்துக்கு நீங்க பயணிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் நடைபெறப் மனம் இருந்திருக்கிறது அறியாமையினாலே மனமாக மாற்றப்பட்டிருக்கிறது ஏற்றி வைக்கப்பட்டே அது உற்பத்தி ஆகியிருக்கிறது உடல்கள் மாறுபடுகின்றது கலவையை பொறுத்து விடுகிறதோ ஒன்றோடு ஒன்று எவ்வளவு செயற்கை சேர்க்கிறதோ அதற்கேற்ற மாதிரி உடல்கள் மாறுபட்டு அதிக ஆகாய தத்துவம் சேர்ந்தால் அந்த அடிப்படையிலே இங்கு உடல் தெரிவித்திருக்கின்றது இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த சாஸ்திரம் வந்து உடக்காது சயின்ஸும் தெரிஞ்சுக்காது ஆனா இப்ப இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப டெப்துல சொல்றேன் ஏன்னா இது வந்து உண்மையிலேயே ரகசியம் சித்தரவுடைய ரகசியம் பரிபாசை இதெல்லாம் ஏன்னா இங்க நம்ம வந்து எந்த நிலையில இருந்து எப்படி மாறி இருக்கிறோம் அந்த சாஸ்திரம் வந்து பரிபாசையிலேயேதான் சொல்லிக்கிட்டு இருக்கு பஞ்சபூத ரேசியோ வந்து வேதமும் பரிபாசையிலே தான் சொல்லுவோம் ஓபன் பண்ணாரு இது வந்து வெளிப்படையா சொல்லவும் கூடாது இத வந்து துக்கியம்னு சொல்றது இன்மையே யாருக்கு ஆர்வம் இருக்கிறதோ அவர்களுக்கு இது போன்ற விஷயங்களை நாம் கொடுத்தா ஒரு மதிப்பு மகத்துவம் இருக்கும் என்பது வெளிப்பாடு எந்த அடிப்படையில வெளிப்பட்டிருக்கின்றது என்றால் பஞ்சபூதங்களின் அடிப்படைகளை வெளிப்பட்டிருக்கிறது அதிலிருந்து வெளிப்பட்ட ஒரு ஆகாய தத்துவத்தின் ஒரு பகுதி இங்கு மனமாக பிரதிபிம்பித்துக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இங்க மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்போ அந்த பூரண அறிவின் வெளிப்பாடாகிய இந்த மனம் எந்த அளவுக்கு கீழ்நிலையில் இருக்கிறோ அந்த அளவுக்கு தன்னை அறிந்து கொள்ள முடியாது ஒரு அறிவில் இருந்தால் சுத்தமாக அங்க மனமே இல்லை இரு அறிவில் வந்தால் ஓரளவுக்கு கொஞ்சம் புரிதல் இருக்கும் மூன்று நான்கு ஐந்து போது கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி ஆறாம் அறிவு பரிமாணத்திற்கு வரும்பொழுது மட்டும்தான் தன்னை அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு வருகின்றது அந்த பக்குவம் வந்த மனித உடலிலும் கூட இது போன்ற பிரத்யேக விசாரத்துக்குள்ளே வருகின்ற மனிதன் மட்டும்தான் தன்னை அந்த அறிவாகவே அறிந்து கொள்ள முடியும் மற்றவர்களால் அதை அறிந்து கொள்ள முடியாது சாஸ்திரம் மிகப்பெரிய அப்ப அதனால இப்ப நாம யாரா எடுக்கிறோம்னா அந்த பூரண அறிவு வெளிப்பாடு அது நம்முடைய இந்த உடலில் இருந்து அடிப்படையிலே உண்டானதை நாம் பிடித்துக் கொண்டிருக்கிறனால் வந்த தவறு இங்க நம்ம சுட்டி காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா பஞ்சபூதலுக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிற உடலை நான் என்று கருதி கொண்டிருப்பதை விட வேண்டும் அதுதான் நம்ம பண்ற மிக தவறு அதுல நீங்க சிக்கிக்கிட்டு இருக்கிற நீ இந்த மனம்ங்கிற அந்த ஆகாய தத்துவத்தை கடந்து பூரண அறிவு தத்துவத்துக்குள்ள நீங்குவதற்கு மிகப்பெரிய தடை இந்த உடம்பின் மேல் வைத்திருக்கின்ற பற்று அப்ப இதான் நம்ம இந்த உடம்பு இந்த பற்று விட வேண்டிய விஷயம் என்னன்னா நான் நானுங்கிற இந்த உடம்பின் மேல் வைத்திருக்கின்ற அபிமானம் ஏன்னா இது எல்லாம் வந்து போற உடம்பு பஞ்சபூதத்தினுடைய வெளிப்பாடு ஒரு நாள் அதுக்கு தானே இல்லாம போயிடும் கடந்த வழக்குல சொன்ன ஏன்னா இவரு ஐந்து வயது குழந்தை ஐந்துலேயே இருக்க மாட்டான் ஐம்பது வயசுக்கு வருவா நூறு வயசுக்கு போயிடும் அப்போ இது ஒரு காலத்துல இல்லாம போற இந்த உடம்பு நான் அல்ல இந்த உடம்பு காலங்கள் இங்க இருக்குது அப்படின்னா அடிப்படையாக கொண்டு சொல்ல வரலாம் இப்ப பெரும்பாலும் மற்றவர்கள் எடுத்து வைத்துக் கொண்ட எண்ணங்களை நம்ம உண்மை நம்பிட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் சயின்ஸோட ஒவ்வொன்னு கம்பேர் பண்ணி பாக்குறோம் இப்ப சயின்ஸ் ஒரு சொல்லுது இந்த பூமி முக்கால் பகுதி நீர் பரப்பு கால் பகுதி நிலப்பரப்பு சொல்லுது ஆமா முக்கால் பகுதி நீர் பரப்பு கால் பகுதி நிலப்பரப்பு அப்படிங்கறத சொல்லிருக்கா இப்ப நீங்க நானும் மறுக்க முடியாது ஆனா உண்மை என்ன தெரியுமா சித்தர்களும் ஞானிகளும் தன்னுள்ள ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தன்னை விசாரம் பண்ணி பார்த்தா இந்த பூமி பந்துக்குள்ள நீர் நிரப்பப்பட்டிருக்கிறது ஆனா பூமி தான் பிரதானமாக இருக்கு அப்ப பாரு நிலப்பரப்பு தான் நீங்க அடுத்த மாதிரி இருக்குது நீர் பரப்பு அதிகமாக கிடையாது ஏனென்றால் கடல் நீர் எங்கு இருக்கிறது நிலத்திருத்திருக்கிறது கடலுக்கு அடியில் போய் பாருங்க அந்த பூமி இருக்கும் அப்ப புரிஞ்சுட்டீங்க இந்த மாதிரி டெப்து யாருமே சிந்திக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா சயின்ஸ் சொல்லிடுச்சு அப்படிங்கிற இது எல்லாம் மனம் ஏற்று வைத்துக் கொண்ட எண்ணங்களில் சிக்கி கொண்டு வருவதற்கு ஒரு உதாரணமாக இந்த ஒரு ஓவியை உங்களுக்கு நான் விளக்க விடுவேன் அப்போ ஒரு விஷயத்தை மட்டும் அவர் சொன்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது நம்முடைய விசாரம் நம்ம நமக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவின் வாயிலாக அது எந்த அடிப்படையிலே இந்த நிலம் கால்பகுதி நீர் கால் பகுதி அறிவியல் சொல்கிறது அப்போ இந்த நீர் எங்கு இருக்கிறது வானத்திலேயே வளர்த்திருக்கு அப்போ இந்த பூமியில தானே இந்த நீர் நீர் இருக்கிறது அப்ப நிலங்கள் அதிகமா இருந்தால்தானே அதன் மேல் நீர் இருக்க முடியும் அப்போ அதிகமா நிலப்பரப்பு தானே இருந்திருக்கணும் அப்படின்னு நான் அந்த சிந்தனை சக்தி யாருக்கு வருகிறதோ அவர்கள் தான் அறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாணத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சிந்தனையே விட்டுறாங்க மனசு எதுவுமே எண்ணங்களே இல்லாம வாழணும் நினைக்கிறாங்க அந்த மாதிரி பாதைகளை பயணிக்கிறவர்கள் இந்த தியானம் மற்ற விஷயங்களுக்குள்ள போய் சிக்க அப்படியெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா இங்க விசாரங்கிற ஒரு மார்க்கத்துல தன்னை அறிவு பொழுது மட்டும்தான் அறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாணத்துக்குள்ள நம்ம போய் சும் இருக்குறிவு ஆர்பாட்டம் பண்றது எப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்விம்மிங் கற்றுக்கணும்னு ஸ்விமிங் பூல் போகிறீங்க உங்களுக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது பிடிச்சி தள்ளியில் தள்ளி ஊற்ற உடனே கதாப்தான் கையை காலை தட்டிக்கிட்டு எப்படியாவது தப்பிக்கணுன்ட்டு நீங்கள் மனதில் போராடுறீங்க உடனே அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு கைடு வந்து உங்களை தூக்கி மேலே உட்கார வச்சுட்டு ஓகே கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தே திருப்பி நான் உங்களுக்கு ஏதாவது வேறு இது பண்ணி ஸ்கூலில் தள்ளி விட்றேன்னு சொல்லி நமக்கு அதுக்குன்னா பாதுகாப்பெல்லாம் பண்ணி தள்ளி விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கையை காலை அடித்து பழகிடுறோம் ஒரு ரெண்டு மாதம் நம்ம ஸ்விம்மிங் நல்லா பழகி முடித்த உடனே நம்மளை தண்ணிக்குள்ளே அவங்க எதுவுமே தேவையில்லை அப்படி ஆனந்தமாக நம்ம நீந்திக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த நீச்சலுக்கு கையும் காலும் மட்டும்தான் அசையும் ஆனால் நம்ம சிந்தனைகள்லாம் வேற ஓடிக்கிட்டு இருக்கும் அப்போ இங்கே நம்ம என்ன நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி மைண்ட் லெவலில் நம்ம சிக்கிட்டு இருந்தப்போ ஒரு பயம் பதட்டம் வந்துது அந்த ஸ்விம்மிங் கட்டுக்கும்போது இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க பூரண அறிவாகவே இருக்கிறதுனால அந்த ஸ்விம்மிங் வந்து அறிவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு மைண்ட் வேற விஷயத்தையும் என்ஜாய் பண்ணிடு அது வேடிக்கை பார்க்கறது நம்மளெல்லாம் பார்க்குறாங்களான்னு கவனிக்குது இன்னொரு முறையில நீங்க இத புரிஞ்சுக்கலாம் கார் ஓட்ட கத்துக்கும் போது நீங்க முத முதல்ல கார் ஓட்ட கத்துக்கும் போது ஸ்டேரிங் பிடிக்கிறதா கிளட்சாக்குறதா கீர் போடுறதா தடுமாடுவீங்க ஆனா நீங்க நல்ல கார் ஓட்ட கத்துக்கிட்ட பிறகு பாருங்களேன் கார் பாட்டு கார் போயிட்டு இருக்கோம் நீங்க பாட்டு பாட்டுக்கு போயிட்டு இருக்க அப்போ நீங்க பார்ப்பீங்க யாராவது துருக்கல வந்தா பிரேக் போடுவீங்க அப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்ப நீங்க அந்த உணர்வுக்குள்ள நீங்க ஆட்டோமேட்டிக்கா கமாண்ட் குடுத்துக்கிங்க இதை வந்து இப்படித்தான் நடத்தணும் இதுல எனக்கு இப்படி அனுபவம் ஆகி இப்ப கம்ப்ளீட் செயல்பட்டு மயம் தனக்கு செய்யப்பட்ட ப்ரோக்ராம் படி தேங்கிட்டு இருக்கும் எப்படி ப்ரோக்ராம் பண்றீங்களோ அதை எடுத்துக்கோ எடுத்துக்கிட்டு உள்ள அப்படியே கமெண்டா வச்சிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி வெளியே வெளிப்பட்டு சாப்பாட்டுல சுவை பார்க்கறீங்க அந்த சாப்பாடு உள்ள போன பிறகு அது ரத்தமாகவோ எலும்பாகவோ மஜ்ஜியாகவோ மாறுறதுக்கு நீங்க ஏதாவது சரிங்களா நீங்க சும்மா தான் இருக்கீங்க ஆனா உள்ள சக்தி மாற்றம் நடந்துகிட்டு இருக்க உள்ள போன உடம்பு என்ன பண்ணுது ரத்தமாக மாறுது எலும்பாக மாறுது மஜ்ஜியாக மாறுது அப்ப இவ்வளவு ப்ராசஸ் இந்த பாடிக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு அது வெளியே நீங்க சும்மா தான் இருக்கீங்க அப்ப இதெல்லாம் எங்க எப்படி இயங்குது எப்படி நடக்குது இங்க உணர்வு சும்மா தான் உண்மையிலேயே ஆனால் அந்த சக்தி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த சக்தி நான் அல்ல இந்த புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த செயல்பாட்டுக்குள்ள எதெல்லாம் வருதோ அது அறிவினுடைய வெளிப்பாடு அது தன்னுடைய எக்ஸ்போசரை ஒரு சக்தி மயமாக மாற்றி தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த அறிவோ தன்னில் தானாய் தன்மயமாய் சுயம்பிரகாசமாய் எதிலும் சம்பந்தப்படாமல் ஆனந்தமயமாக இருந்து கொண்ட அது அப்படியே எல்லாவற்றையும் எடுத்துப்பாரு அப்ப அதுதான் நான் அப்படிங்கிறது இந்த பாடத்திட்டத்தின் வாயிலாக நீங்க புரிந்து கொள்ளும்போது இங்கு நான் எந்த செயலும் செயல்பட்டு இதைத்தான் சுட்சுமாக பரிபாசத்துல சும்மா அப்படின்னு சொல்றாங்க இந்த வார்த்தையை நிறைய பேர் வச்சுக்கிறாங்க சும்மா ஆகிடணும்னே மனதை நான் சும்மா இருக்க வச்சிருந்தோம் தியானம் பண்ணிக்கணும் அப்படின்னா செயல்படாம இருக்கணும் வேலைக்கு போகாத வெட்டி பசங்களும் நிறைய உருவாக்கிட்டாங்க மாமூருக்கு ஏன்னா இந்த புரிதல் எல்லாமே பயணிக்கக்கூடிய ஒரு பாதையாக மாற்றப்பட்டு இந்த அகாயத்தை நீக்க வேண்டும் இவ்வளவு கூட கிளாஸ் எடுக்கவில்லை அதனால சும்மா இரு அப்படிங்கிறது அந்த சாட்சாத் அந்த பேர அறிவு சுரூபத்தில் தன்மையை வெளிப்படுத்துகிறார்கள் சும்மா ஏன் வேண்டிய அதுதான் நீ சும்மா இரு ஒன்றும் செய்யல அப்படின்னு அவங்க சொல்லாம சொல்றாங்க அப்போ நான் அந்த அகண்டமாக அறிவாக சும்மா தான் இருக்கிறேன் ஆனால் என்னுடைய வியாபகத்தின் வெளிப்பாடாக இவங்க எல்லா செயல்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த செயல் செய்பவன் நான் என்னிடமிருந்து வெளிப்பட்ட பேராற்றல் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த பேராற்றல் பேரறிவு அப்படிங்கிறது பிரம்மம்னா அதனுடைய வெளிப்பாடை தான் நான் மனம்னு சொல்றேன் சத்தின் அப்ப இந்த மனம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா அந்த ஆகாய தத்துவத்திலிருந்து பஞ்சபூதங்களின் வாயிலாக வெளிப்பட்ட ஒரு சிறு ஆகாயமே மனம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் வேதம் வந்து பஞ்சீதரணத்தின் வாயிலாக நமக்கு பரிபாஷைகளை உதவி அந்த பரிபாஷையில அது பஞ்சீகரணம் நடைபெறுகின்ற தேசியோல உடல் மாறுபாடுகளை சுட்டிக்காட்டுவதில்லை ஆனால் அந்த பஞ்சபூத தத்துவத்தின் வாயிலாக புலன்களை சுட்டிக்காட்டுகிறது மண் தத்துவத்துக்கு இந்த புலன் நீர் தத்துவத்துக்கு இந்த புலன் என்று புலன்களை சுட்டிக்காட்டுகிறேன் அந்த அடிப்படையிலே மனம் என்பது ஆகாய தத்துவத்திலே வெளிப்பட்டது என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது அப்ப இந்த அடிப்படையில் தான் நான் இப்போது கொண்டிருக்கின்றேன் ஆனால் இந்த இயக்கம் என்னுடைய சக்தி வியாபாரம் நான் பூரண அறிவு சுரூபம் அப்படிங்கறத பூரணமாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உணர்ந்து கொள்கின்ற பொழுது உங்களுடைய உண்மைத்தன்மை என்ன என்றால் சுயம் பிரகாஷ் நீங்க எதிலும் சம்பந்தப்படாத பூரண அறிவு போடுவது நீங்க ஏன் இந்த பாடி அப்படின்னு நினைச்சுக்கணும் அந்த அறியாமையில்தான் உங்களுக்கு இந்த சந்தேகங்கள் வருகிறது என்ன மாதிரி சந்தேகங்கள்னா இந்த உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இந்த மனதிற்கும் அமைவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிற சந்தேகம் எழுதுகின்றது அந்த சந்தேகத்துக்கு இடமே இல்லை என நான் பூரண அறிவாக இருக்கிறேன் நான் பூரண உணர்வாக இருக்கிறேன் என்னுடைய வெளிப்பாடு தான் உணர்ச்சி இந்த வார்த்தை தான் மாறுபட்டுக் கொண்டிருக்கிறது உணர்ச்சி மனம் அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம சொல்லும் போது அங்கங்க நமக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கிறோம் அதனால குழப்பங்கள் ஏற்படுகிறது இங்க இருப்பது இறைவன் மட்டுமே ஒரு பொருள் மட்டுமே இருக்கிறது தான் அத்வைத சித்தாந்தம் அதாவது இனி துவைதமே கிடையாது இருமைகள் சொல்லியாச்சு அப்ப நீங்க ஏன் திருப்பி திருப்பி உணர்வு வேற உணர்ச்சி வேற உணர்வு இருக்கிறதுனால தானே உணர்ச்சி வெளிப்படுது அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் வந்து அது அவசியமற்ற சந்தேகம் நான் சொல்ல வரேன் ஏன்னா உணர்வு இருப்பதுனால்தான் எல்லாமே உணர்ந்து கொள்ள முடியும் அப்புறம் தனியா உணர்ச்சின்னு என்ன உணர்ச்சிங்கிறதே உணர்வுனுடைய வெளிப்பாடு தானே அப்ப தனியா அதுக்கு போய் இது ஒரு கமாண்டா அதுக்கு ஒரு கமாண்ட் தந்ததுன்னே ஏன் பிரிச்சுக்கிறீங்க அது பிரிப்பு கொஞ்சம் அவசியமில்லை நீங்க இருக்கிறதுனால தான் எல்லாம் இருக்கிறது உபனேசன் சொல்லுதுன்னு நான் கடந்த வரும் சொன்னேன் கடவுள் பணிஸ்தருடைய மந்திரம் சொன்னேன் நான் தத்துற சூரியப்பா இருக்கிற ஒரு மந்திரத்துல நான் இருப்பது நாள் தான் சூரியன் பிரகாசிக்கிறது நான் இருப்பது நாள் தான் சந்திரன் விழுகிறது இன்னிங்கள் விழுகின்றன நான் இல்லாமல் கற்பூர ஜோதி ஒழுந்து விடுமா அப்படின்னு கேட்குது முகனேசத்து நிச்சயம் அப்ப இங்க நான் அப்படிங்கிறது யாருங்க ஈகோ நானா வனங்கிற நானா கிடையவே கிடையாது வனம்னே ஒண்ணு கிடையாது அறிவு மட்டும்தான் இருக்குது அந்த பூரணத்துவத்தை யார் உணர்ந்து கொள்கிறார்களோ அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல முடியும்னு கடந்த வகுப்புல சொன்னா மனதளவில் ஏற்றி வைத்துக் கொண்ட விஷயத்தை ஒரு விஷயத்துக்குள்ள பிடிக்கிறது தான் இந்த அகங்காரம் நானுங்கிற அகங்காரம் எப்பொழுது நான் அறிவு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அந்த அகங்காரம் இல்லை அறிவு மட்டும் என்னை நான் சொல்ல முடியும் அந்த நானைத்தான் நான் கடந்த வகுப்புல சொன்னேன் நான் இருக்கிறேன் இருப்பு ஒரு இருந்துட்டா கூட மற்றவர்கள் இருப்பது தெரியல ஒரு மின்விளக்கு அடைந்து விடுகிறதுக்குள்ள நீங்க நண்பர்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்ப மின் விளக்கு அடைந்த உடனே அங்க யார் இருக்கிறாங்கன்னு தெரியல ஆனா நீங்க இருக்கிறது உங்களுக்கு தெரியும் என் தன்னுடைய இருப்பு தனக்கு தெரியுமா அந்த இருப்பு தான் நான் அப்படி உள்ள ஸ்ரணம் ஆகி கொண்டிருக்கிறது அதுதான் பிரம்மம் அதுதான் அறிவு அந்த அறிவு எப்படி தெரிஞ்சுக்குது நான் இருக்கிறேன் ஒவ்வொரு வினாடியும் அது உணர்ந்து கொண்டே இருக்கிறது அதுதான் உணர்வு மையம் உணர்வு அறிவுங்கிறது என்ன தன்னை உணர்தல் தன்னை அறிவு தான் ஒரே விஷயம் அறிவு பிரிச்சு பார்க்கக்கூடாது வார்த்தைகள் தான் மாறுபடுகிறது தவிர இருப்பது அறிவு மட்டுமே இறைவன் மட்டுமே அதுவே நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய அது ஸ்மரணமாயிட்டே இருக்கு அப்ப நான் இருக்கிறதுனால தான் என்னிடம் இருந்து வெளிப்படுறதுதான் இந்த பூத இந்த பூத உடலிலே இருந்து வெளிப்படுகின்ற புலங்கள் எல்லாம் என்னுடைய வெளிப்பாடு இந்த புலன்கள் வாயிலாக நடைபெறுகின்ற காற்றல் எல்லாம் என்னுடைய சக்தி பிரவாகம் இதன் வாயிலாக ஒவ்வொரு உணவு உள்ள போய் உடம்பா மாறுறது அந்த உடம்பு வழியாக நடக்க காரியங்கள் எல்லாம் ரத்தமா மாறது இடும்பா மாறது எல்லாமே சக்தி மாற்றங்கள் அப்படின்னு கடந்த சாப்பாடு எப்படி அரிசி அரிசியா இருக்குது ஆனா உடம்புக்குள்ள போனவங்க அன்னமய கோஷம் மாறிவிடுது அன்னம் அன்னமய கோஷம் உடலாக மாறிவிடுகிறது அப்ப இந்த உடல் என்னென்ன இருக்கு ரத்தம் எலும்பெல்லாம் எப்படி இருக்கு உணவு இப்படி எல்லாம் இந்த மாதிரி உடல் தன்மையை அப்புகிறது அப்ப இந்த மாற்றங்கள் எப்படி நடைபெறுகிறது சக்தி மாற்றம் அப்படிங்கறத தெளிவுபடுத்துகிறது அப்ப இந்த சக்தியா நான் அப்படின்னு கேட்டுட்டா இல்ல நான் சக்தி இல்ல நான் பூரண அறிவு சுருபம் அப்ப இந்த இடத்துல தான் பகவான் கிருஷ்ண சொன்ன அந்த விஷயத்தை கோட் பண்ணி நான் ஜீவ ஜகத்துக்கள் இல்லை அப்படின்னு ஏன் சொல்றாரு இந்த ஜெகம் ஜீவன் விஷயத்துல நான் இல்ல நான் இதுல சம்பந்தப்படாமல் இருக்கிறேன் ஆனால் இதுல இத்தனை விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது என்னுடைய சக்தி வியாபாரம் என்னுடைய சக்தி வெளிப்பாக அப்படிங்கிறது சொல்றேன் அப்ப அந்த அடிப்படையிலே இப்ப நீங்க இந்த இடத்துல கன்ஃபியூஷன்க்கே இடமில்லை நான் மட்டுமே நான் அறிவு சுலூபமாக அதாவது ஒளி பிரகாசம் அறிவு பிரகாசம் அறிவு ஒளியாக நான் அப்படிப்பட்ட நான் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறேன் என்னுடைய அறிவு பிரகாசம் எங்கெல்லாம் படுகிறதோ அங்க எல்லாமே தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய அறிவு பிரகாசம் படுகின்ற இடத்திலே அது என்ன பொருள் அது என்ன வடிவம் எல்லாமே என்னால் அறிந்து கொள்ள முடியும் அப்பொழுது நான் எதும் வாயிலாக அறிந்து கொள்கிறேன் என்றால் இந்த பஞ்சபூத தத்துவத்திற்குள்ளே வந்த இந்த உடம்பிலே மனம் என்ற ஒன்றின் வாயிலாக அறிந்து கொள்கிறேன் அப்பொழுது அந்த மனம் தான நான் என்றால் இல்லை இந்த மனமும் ஒரு கருவிதான் எதற்கு கருவி அந்த முழுமையான அறிவுஸ்வரூபத்தை ஆகாயத்தை அறிந்து கொள்வதற்கான ஒரு சிறு ஆகாய பகுதி தான் இந்த மனம் அப்ப இந்த சிறு ஆகாய வாயிலாக அந்த பேரறிவு தன்னை அறிந்து கொள்கிறது உணர்ந்து கொள்கிறது அப்படிங்கிறது கான்செப்டே இதுதான் பிரம்மம் தன்னை அறிந்து கொள்ளக்கூடிய பாதை அப்ப இந்த பாதையில எத்தனையோ உடல்கள் பஞ்சபூதங்கள் வழியாக உருவாகி இருந்தாலும் மனித உடலுக்குள்ளே மனம் என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வருகின்ற பொழுது மட்டும் தான் பிரம்மம் தன்னை அறிந்து கொள்ள முடியும் பிரபஞ்சத்திலே கோடானு கோடு நட்சத்திரங்கள் எல்லாமே இருக்கலாம் ஆனால் அவைகள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரத்யேக தன்மையை பெற்றுவிட முடியாது அதனாலதான் சாஸ்திரம் சொல்லுது அதாவது தேவர்களாக பிறந்தாலும் மீண்டும் மனிதனாக பிறந்தால்தான் தன்னை அறிந்து கொள்ள முடியும் சொல்லுது ஏன் இப்ப நீங்க உயரிய பிறப்பாக சூரியனாக பிறகு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன் அப்போ மிகப்பெரிய தன்மை தான் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அந்த உடம்பு இருக்கும் சூரிய உடம்பு இருக்கும் ஆனா என்ன பலன் தன்னை அறிந்து கொள்ள முடியாது சந்திரனாக உடம்பு பல கோடி ஆண்டுகள் நீங்க இருக்கலாம் ஆனா அப்ப எந்த உடம்பு பிரயோஜனம் இருக்குன்னா இந்த மனித உடம்புக்குள்ள வரும்பொழுது மட்டும் தான் தன்னை அறிந்து கொள்ள முடியும் மற்ற எந்த உடம்புக்குள்ள கீழ்நிலை உடம்பாகிய தாவரத்துக்குள்ள போனாலும் நீங்க உங்களை யாரும் தெரிந்து கொள்ள முடியாது மேல்நிலை உடம்பாகிய தேவர்கள் சொல்லக்கூடிய சூரிய சரணுள்ள போனாலும் உங்களை அறிந்து கொள்ள முடியாது மனிதன் என்ற இந்த உடலுக்குள்ள இருக்கும் பொழுது மட்டும் தன்னை அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் மனிதன் என்பவன் மட்டும்தான் மனம் படைத்தவன் அந்த பிரத்யேக மனதின் வாயில அந்த ஆகாய தத்துவத்தின் வாயிலாக தன்னுடைய மூலத்தை நோக்கி திரும்ப முடியும் வேறு எந்த ஜீவராசிரிகளும் தன்னுடைய மூலத்தை நோக்கி திரும்ப முடியாது ஏனென்றால் அவைகளுக்கு அந்த பிரத்யேக பகுத்தறிவாகிய மனம் கொடுக்கப்படவில்லை அப்ப அதனால அரிதறிது இந்த மாநிலரால் கிடத்தல் அறிவுங்கிற இந்த மிகப்பெரிய விஷயத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கிற மனங்குற ஒரு டிஃபு தான் இந்த மனம் எங்கு வந்தது ஆகாய தத்துவத்திலே யா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றோம் அப்போ இதைத்தான் வந்து பஞ்சாட்சிர மந்திரங்களை வந்து ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் பல விளக்கங்கள் நான் கொடுத்திருக்கேன் சிதம்பர சேமந்தர் என் நூல்கள்ல நமச்சிவாய மந்திரங்களுக்கு சில விளக்கங்கள் எழுதியிருக்கும் போது இந்த யாக மந்திரத்துக்கு சொல்லியிருக்கேன் மகா மனு சொல்லியிருக்கு மகா மனு இந்த மந்திரம் யார் இது ஒரு உயரிய ஆகாய தத்துவத்திலே அறிவு தத்துவத்தினுடைய வெளிப்பாடு அப்போ இது இருப்பதனால்தான் நான் யார் என்று அறிந்து கொள்ள முடிகிறது இந்த மனம் இல்லாதவர்கள் தன்னை அறிந்து கொள்ள முடியாது அப்ப இந்த மனம் இரத்தல் மனமற்ற நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த யாங்கிற ஆகாய தத்துவம் குறுகிய ஆகாய தத்துவமாக இருக்கிறது இல்லையா அதை அந்த திருப்பி விட வேண்டும் பஞ்சாட்சரத்துல யாருல கொஞ்சம் சேர்த்துட்டீங்கன்னா நீ இந்தமத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே நீங்க ஏழாம் அறிவு பரிமாணத்துக்கு போகுது இப்ப நீங்க ஸ்தூலபூதத்துக்குள்ள மனமாக இருக்கிற வழிக்கு நீங்க ஏழாம் அறிவு பரிமாணத்துக்குள்ள போக மாட்டீங்க ஏன்னா மனம் என்பது பஞ்சபூத தத்துவங்களுக்குள்ளே சூழ பஞ்சாட்சரத்துக்குள்ளே வருகின்ற ஒரு தத்துவம் ஆனா சூக்ஷம பஞ்சாட்சரம் பேரறிவின் வெளிப்பாடு அப்ப அந்த பேரறிவிடமிருந்து வெளிப்பட்ட அந்த யா அப்படிங்கிற தத்துவத்துல பூரண அறிவாகி அந்த யா என்கிற ஆகாய தத்துவம் வெட்ட வெளி தத்துவத்துக்கு அதுக்குள்ள நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா அந்த ஒரே ஆகாயம் எல்லையில்லாமல் விருந்திருக்கிறது அதுதான் நான் அப்படிங்கறது சூட்சமத்துக்குள்ள போகும்போது மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் இப்ப இந்த சூட்சமம் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்குள்ள நம்ம எப்படி போகிறது அதாவது இப்ப ஸ்தூல பஞ்சாச்சரத்துக்குள்ள நம்ம இருந்துட்டு இருக்கோம் இந்த பாடிங்கிற கான்செப்டுக்குள்ள இருந்துட்டு இருக்கோம் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் அடிப்படையில நான் இன்னார் இந்த ஜாதி இந்த மதம் அப்படின்னு எல்லாம் கூட நிறைய விஷயங்கள் எனக்குள்ள நான் தெரிஞ்சு வச்சுட்டு அப்புறம் நான் ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாட்டுக்குள்ள இருக்கிறேன் அப்புறம் நான் கருப்பு வெள்ளுற வேற நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் கூட சிக்கிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் விடணும் ஏன்னா இதெல்லாம் ஏற்றி வைக்கப்பட்ட அறிவு இதெல்லாம் நமக்கு வந்து வெளியிருந்து திணிக்கப்பட்ட புது அறிவு ஆனால் நான் இந்த உடலே அல்ல அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்றீங்க சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட தத்துவத்தின்படி இருபத்தி ஏழு தத்துவங்கள் நீக்குறீங்க இந்த உடல் நானல்ல இந்த குலங்கள் நானல்ல அப்படின்னு ஒவ்வொன்றா நீக்கும் போது நீங்க இங்கிருந்து உங்களுக்கு ஜாதி வருது இது இருந்து உடல் வருது எல்லாம் நீங்கிடுது அப்ப கடைசியா என்ன இருக்கிறது அறிவு மட்டுமே இருக்கிறது இறைவன் மட்டுமே இருக்கிறான் அதான் ஆன்மா மட்டுமே இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப அந்த ஆன்மாவே நான் அந்த அறிவே நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இப்ப அந்த அறிவுக்குள்ள நீங்க நிக்கணும் அதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய சாராம்சம் அதான் திருக்குறளும் சொல்லுது கற்க கத கற்கவை கற்க நிற்க அதற்கு தக நான் அந்த அறிவாகத்தான் இருக்கிறேன் என்று எப்பொழுது நீங்க கசடரை கற்றுக்கொண்டிருக்கிறோம் அதற்கு ஏற்ற மாதிரி நின்றுக்கணும் இதுதான் திருக்குறள் காலத்தில் சொல்லப்பட்ட பாடம் நாம இன்னைக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சுட்டு நல்லா பிசிக்ஸ் படிச்சிட்டு அது மாதிரி நில்லு நல்லா கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு அது மாதிரி நில் சொல்றதெல்லாம் இன்றைக்கு நம்ம ஏற்றி வைக்கப்பட்ட அறிவில தெரிந்து கொண்ட விஷயம் ஏன்னா அவர் திருக்குறள் எழுதும்போது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் கிடையாது அவர் இந்த பாடத்தை தான் சொல்றார் அத நல்லா புரிஞ்சுக்கணும் கசடரை கற்றுக்கொண்ட கூடிய விஷயத்தை அதன்படி நிற்கக்கூடிய காலம் அவர் சொன்ன காலத்துல இந்த அறிவு பற்றி அவர் பேசுறாரு அதுக்கப்புறம் இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு பின்னாடி தானே இங்கே பாடத்திட்டங்கள்லாம் வந்தது சயின்ஸ்ல எல்லாம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்டனி எல்லாமே வந்திருக்கு அதெல்லாம் இப்போ ஏற்று வைக்கப்பட்ட அறிவுல நம்ம இந்த பாடத்திட்டத்தோட இணைச்சிக்கிறோம் திருக்குறள் இணைச்சுக்கிட்டு நீ நல்லா பிசிக்ஸ் படி அது பிசிக்ஸ் மாதிரி நில் நல்லா இங்கிலீஷ் படி அந்த இங்கிலீஷ் படிச்ச மாதிரி நில்லுன்னு சொல்றான் இது வந்து நமக்காக நம்ம மாத்திவிட்ட பாடத்திட்டம் இருக்காங்க உண்மையான பாடத்திட்டம் இந்த பாடத்திட்டம் தான் நான் தன்மை அறிதல் தான் இந்த உண்மையான பாடத்திட்டம் அதெல்லாம் புரிஞ்சிருக்கு இப்ப நம்ம அந்த பாடத்திட்டத்தில் பயணிக்கின்ற பொழுது நீங்க மனம் என்கிற பேர் அறிவின் வெளிப்பாடு என்னை அறிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலாக என்னிடமே இருந்து அதன் வாயிலாக நாம் என்னுடைய மூலத்துக்கு திரும்பிட்டு நீங்க உங்களுடைய சோர்ஸுக்கே திரும்ப கொடுங்க அந்த திரும்பும் போது இந்த தேவையற்ற விஷயங்களை எல்லாம் நீங்க நீக்கும் போது மட்டும்தான் நீங்க அந்த சூட்சமத்துக்குள்ளேயே போக முடியும் நீங்க சூழத்தை பிடிச்சிட்டு இருக்க வரைக்கும் அபிமானம் இன்னார் இந்த ஜாதி இந்த நாட்டில பிறந்திருக்கிறேன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவனுங்கிற அபிமானம் நம்ம கிட்ட எத்தனை கட்டம் இருக்கிறதோ அந்த காலமும் நம்ம சூட்சம் ஆகாயத்துக்குள்ள நுழைய முடியும் சரி இந்த சூட்சம் ஆகாயத்துக்குள்ள நுழைய முடியாம இந்த உடம்ப்கிட்ட என்ன நடக்கும் அப்ப என்ன நடக்கும்னா இந்த ஆகாய தத்துவத்தினுடைய அடிப்படையிலே இந்த மனம் என்னென்ன விஷயங்களை ஏற்றி வச்சிருக்கீங்களோ புறத்திலிருந்து இது எல்லாம் சித்தம் விஷயத்துக்குள்ள சேதப்பட்டிருக்கிறது நம்ம மனதினுடைய அடுத்த பரிமாணம் தான் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள மனதை வந்து நான்காக தொகுக்கிறது சாஸ்திரம் அப்ப இந்த நான்கு அடிப்படையிலே சேதரிக்கப்பட்ட என்ன தொகுப்புகளை சித்தம் என்கிறது சஞ்சித கர்மான் சாஸ்திரம் அப்ப இந்த சஞ்சித கர்மா அப்படின்னா என்ன எண்ணங்களின் தொகுப்பு பொது தொகுப்பு இந்த தொகுப்பு நம்ம சித்திக்கிறதுனால இது என்ன பண்ணுதுன்னா அடுத்த பிறவிக்கு நமக்கு விற்று இருக்கு இந்த எண்ணம் என்னென்ன ஆசா பாசங்களை சிக்கிக்கிட்டுருக்கோம் இப்போ நான் இப்படி கார் வாங்கணும் இது அப்படி இப்போ வாழணும் இப்படி வாழணும் ஒரு ஆசையோட ஒரு எண்ணத்தோட ஒரு மனிதன் மரணத்தை அடையலான்னா அவனுக்கு அந்த ஆசைகள் ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா அதை அடைவதற்காக அடுத்த உடம்பை அவன் வந்தான் ஏன்னா அவன் அதை அனுபவம் ஆக்கணுங்கிற ஆசை உடலுக்கு அப்ப அது என்ன பண்ணோம்னா அடுத்த உடம்பு கொஞ்சம் அதை விட ஹையர் லெவல்ல வந்து அனுபவமாக்கும் ஏன்னா இந்த மனம் எதை விரும்பினதோ அதை அனுபவமாக்காமல் விடவே விடாது அப்ப அது என்ன பண்ணோம்னா தனக்கு எதெல்லாம் விருப்பமோ அதை அனுபவமாக்கி ஆனந்தப்படும் அப்ப நம்ம இங்க என்ன இப்ப உண்மையிலேயே நான் பேரறிவுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த வெளி விஷயங்கள்ல போய் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லை இல்லை ஏன்னா அனுபவமாக்கி அடையறதுக்கு ஆசைப்படுறதெல்லாம் யாரு இந்த மைண்டு தான் ஆசைப்படுது இந்த கான்செப்ட்குள்ள வந்ததுனாலதான் இந்த உடல் வசதிகளை உண்மை நம்புது இப்போ கார்களை ஒரு விஷயத்தை இதுவே உண்டாக்கிச்சு அந்த காரை ஓட்டணும்னு ஆசைப்படுது வீடுல ஒரு விஷயத்தை இதுவே உண்டாக்கிச்சு அந்த வீட்டுக்குள்ள பங்களா கட்டி வாழணும்னு ஆசைப்படுது ஆனா அறிவுக்கு இங்க எதுவுமே இல்லையே ஏன்னா அறிவுருடைய இருப்பு வெட்ட வெளியா இருக்கு அங்க வந்து அங்க எம் சொல்றோம் தூண்யம்னு சொல்றோம் ஏன்னா அங்க உண்மையே இல்லை ஆனா அது அறிவு உண்மையே இல்லை ஆனா அது அறிவு அதுதான் இங்கே ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் அதுவுக்கு வந்து எந்த விஷயமும் வெளியிருந்து கொடுக்க வேண்டியது இல்லை ஏன்னா அதுவே எல்லாத்தையும் படைச்சிருக்கு அதனால தான் அது அப்படி சொல்றான் கான்சியஸ்னஸ் சொல்றேன் நாலெட்ஜ் அப்படின்னா நீங்க ஏற்றி கொண்ட விஷயம் நான் கடந்த வகுப்புல அது கொடுக்கக்கூடிய விஷயம் அப்ப அதுவே தானே எல்லாத்தையும் கொடுத்துருக்கு இப்போ ஒரு கார் கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு பங்களாவை கட்டியிருக்கோம்னா எந்த அடிப்படையில் அந்த கண்டுபிடிப்பு நடந்தது அந்த அறிவினுடைய வெளிப்பாடு தான் அந்த கார் அந்த அறிவினுடைய வெளிப்பாடு தான் அதை கட்டுறோம் இல்லைன்னா அந்த கட்டணம் இப்படி தான் கட்டுணும்னு நமக்கு எப்படி தெரியும் அப்போ அந்த கட்டிடத்தை இந்த மாதிரி கட்டி இப்படி நம்ம வசிக்கணும் இந்த காரை எப்படி டிசைன் பண்ணி நம்ம இப்படி ஓட்டுணும் அப்படிங்கிற ஒவ்வொருமே அந்த கான்சியஸ்னஸுடைய வெளிப்பாட்டில் நடந்து இது நமக்கு அனுபவம் ஆகிட்டு இந்த அனுபவங்கள் நம்ம இருக்கிற பிரச்சனை என்னென்னா வேறு ஒரு உடலை சார்ந்து அதோட கம்பேரிசன் பண்ணிடும் இப்போ அவன் காரில் போகிறான் நான் காரில் போகணும் அவன் பங்களா கட்டிட்டான் நான் பங்களா கட்டிட்டான் அப்படிங்கிற இந்த ஆசை தான் நம்மளுக்கு வந்து தன்னை மிகப்பெரிய தடையாகவும் இருக்குது ஏன்னா இந்த பிரச்சனை என்னன்னா நம்மளுடைய ஆசை எப்படி இருக்குன்னா நம்ம மனிதனோட மனிதன் ஒப்பு இது பண்ற லெவல்ல தான் இருக்கு இப்ப இதுவே நீங்க ஒரு திளம்பரத்தை பார்த்து ஆஹா அது தேங்காய் கொடுக்குது நானும் தேங்காய் கொடுக்கணும்னு நீங்க நினைப்பீங்களா ஒரு நினைக்க மாட்டேங்க ஏன்னா உங்களுக்கும் அது சம்பந்தம் ஒரு குடலா தெரியுது காரணம் என்னன்னா அது வேறு நான் வேறு மைண்ட் செட் ஆனா மனிதன் தன்ன மாதிரி இருக்கிறான் உனக்கு ரெண்டு பேர் கால் இருக்கு எனக்கு ரெண்டு ரெண்டு கால் இருக்கு ஆனா அவன் காரு பங்களாலாம் வச்சிருக்கான் நான் ஏன் காரு பங்களா வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆசை சரி இந்த ஆசை ஏன் நிறைவேறவில் அவனுக்கு நிறைவேறிச்சு இவனுக்கு ஏன் நிறைவேறவில் ஒவ்வொரு செயல்பாட்டும் எதை நோக்கி நகர்கிறானோ அவன் அதுவாகவே ஆகிறான்னு தெரியப்படுத்து நீங்க பிரம்மத்தை நோக்கி நகர்ந்தா நீங்க பிரம்மமாகவே மாறலாம் நீங்க ஒரு வீடு வாசல் கட்டுறோம்னா வீடு வாசல் கட்டலாம் ஆனால் அதுக்குண்டான முயற்சி நீங்க எடுத்தீங்க இப்போ அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஒரு விஷயத்த வேதாந்தத்தில் நிறைய பேர் படிச்சுட்டாங்க எல்லாருமே தான் பிரம்மம் பிரம்மம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பிரம்ம அனுபவம் அவங்களுக்கு உண்டாச்சான்னா கிடையாது ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்ட நாலேஜ் லெவலில் நின்றுகிட்டே இருக்காங்க பயனுக்கு தயாராகலாம் அது மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணுறான் பணக்காரனாகணும் பணக்காரனாகலாம் ஆசைப்பட்றான் ஆனால் அதுக்குண்டான உழைப்பையும் அதுக்குண்டான முயற்சியோ அவன் எடுக்க தயாராகலாம் அவன் எப்படி பணக்காரனாக கனவு கண்டுகிட்டே இருக்க வேண்டியதான் கனவு கானுங்கள் கனவுக்கானங்கள் சொன்ன மாதிரி கனவு கண்டுகிட்டே இருக்கலாம் வெளிப்படுத்திய கட்டாயம் அப்ப இங்க நானே எல்லாமா இருக்கிறேன் என்னுடைய சக்தி வியாபகம் எனக்கு தேவையானதாக நான் மாற்றிக் கொள்ள முடியும் எப்படி இதை நான் மாற்றிக்கொள்ள முடியும் இந்த வரணும் அதாவது இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி நானே எல்லாமா இருக்கிறேன் எப்போ உங்களுக்குள்ள உணர முடிகிறதோ அனுபவமாக்க முடிகிறதோ அப்போ இந்த ஃபோன் யூனிவர்சல்குள்ள நீங்க என்னென்ன ரிசீவ் பண்ண முடியுமோ ரிசீவ் பண்ண முடியும் ஏன்னா அந்த பவர்ஃபுல் மீடியாக்குள்ள அந்த பிளாட்ஃபார்ம் நீங்க என்ட்ராயிக்கணும் பட் நீங்கள் பிலோ திஸ் நாலேஜ்க்குள்ள அதாவது இந்த கான்சியஸ்னஸ் கீழே இருந்துகிட்டு நாலேஜ் லெவல்ல இருந்துகிட்டு எனக்கு அது கிடைக்கல இது மைண்ட் லெவல்ல நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் என்ட்ராகவே முடியாது அதுக்கு பல பிரதவிகள் தேவைப்படும் அதனால்தான் உடம்பு மாறிக்கிட்டே இருக்கு ஆசைகள் வந்து ஏன் ஃபுல்ஃபில் ஆகலைன்னா அந்த முயற்சியை பற்றி நம்ம நகர்வதுங்க அதுக்கு நம்ம இருக்கிற பல காரணங்கள் நம்ம சொல்லலாம் நம்மளுடைய லேசினஸ் சொல்லலாம் பார்த்து பொறாம தினசி சொல்லலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் விடுணும் ஏன்னா இனி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டப்படும் அது என்னன்னா இப்ப இந்த யூனிவர்சலே நான் தாங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களால் அக்செப்ட் பண்ணாதனால தான் நீங்க எதிர்பார்க்கிறவங்களை பார்த்து விருப்ப விருப்பு உட்படுறீங்க அவன் கார் வாங்கிட்டுதான் நான் வாங்க முடியல அப்படிங்கிற விருப்பு விருப்பே உங்களுக்குள்ள நடக்குது அப்ப இந்த நடப்புனால என்ன பிரச்சனை அப்படின்னா அவனை பார்த்து நீங்க பொறாமப்படுவது உங்களை நீங்களே அமைப்படுவதற்கு சமம் ஏன்னா அந்த உடலும் நீங்க தான் இருக்கீங்க இந்த உடலும் நீங்க தான் இருக்கீங்க அதுவும் உங்களுக்கு தெரிவு தான் உங்களுடைய அர்த்த அது உங்களுக்கு தெரியல அப்ப அதனால நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா அவனுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுவதும் விருப்பு காட்டுவதும் உங்களுக்கு தீராக அமைந்து விடுகிறது நீங்க எதையெல்லாம் மற்றவர்களுக்கு தீமை நினைச்சு செய்வீங்களோ அதுபோற உங்களுக்கு திரும்பும் அதனால தான் தீதும் நன்றும் பிறர் தர சொல்றது சாஸ்திரி அதே மாதிரி வினை விதைத்தவன் வினை அடுப்பான் திணை விதைத்தவன் திணையடுப்பான்னு பல மொழி இருக்குது ஏன்னா நீங்க எதை விதைக்குறீங்களோ அதைத்தான் அறுவடை பண்ண நீங்க மாங்காய் விதை விதைச்சு மாமரம் வந்து மும்பாயத்தில் கொடுக்குறோம் நீங்க தேங்காய் வேணும்னு ஆசைப்பட்டா எப்படி நடக்கும் விதைச்சது மாங்காய் தேங்காய் எப்படி வரும் ஆனால் நீங்க தேங்காய் வேணும்னு ஆசைப்பட்டா நடக்குமா நடக்காது அது மாதிரி நீங்கள் தவறான விஷயங்கள் எல்லாம் செய்தீங்க ஆனால் எனக்கு நன்மையே நடக்கலை நன்மையாக நடக்கணும்னா எப்படி நடக்கும் நீங்கள் செய்கிறது எல்லாமே தவறாக இருக்கீங்க அதாவது நம்ம சாஸ்திரத்துக்கு முரணான விஷயங்களை செய்துக்கிட்டு இருக்கீங்க புரிதல் காரியங்கள் ஆற்றிக்கொண்டிருக்கீங்க ஆனால் எனக்கு பிரம்மமாக முடியலை எனக்கு ஏன் என்ன தெரிஞ்சுக்க மாட்டேங்குது எனக்கு அந்த புரிதல் வர மாட்டேங்குது எனக்கே மனம் தூய்மையாக மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஆதாவளி விஷயங்களெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க உள்ள அதைத்தான் நான் எல்லாம் விடுங்க இதுதான் மன தூய்மைங்கிற கான்செப்டில் கர்ம காண்டம் போதிக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் ஏன்னா இங்கே வந்து வேத மந்திரங்களாகட்டும் உபாசனைகளாகட்டும் ஜபதபங்களாகட்டும் தியானமாகட்டும் எல்லாமே இந்த மனதில் தன்னைத்தானே சுயவிச்சாரம் பண்ணி தன்னை ப்யூரிபிகேஷன் பண்ணும்போது மட்டும்தான் நான் அந்த அறிவு சுர்வமாக இருக்கிறேங்கிறது அறிந்து கொள்ள முடியும் அப்போ அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே உருவாக்க முடியும் நீங்கள் மற்றபடி ஏதாவது விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு அதில் பலமாக நின்று பொருட்கள் வரைக்கும் நீங்கள் அடுத்த பிளாட்ஃபார்முக்கு நகரவே முடியும் ஏன்னா அந்த பாலத்தை நம்ம உங்களுக்கு பிடிச்சு போச்சு அதுலேயே சிக்கிட்டு பிடிக்கும் அப்படி அடுத்த பரிமாணத்துக்கு உங்களுக்கு அதனால அதை விட்டுட்டு விட்டுட்டு அடுத்தடுத்து டிராவல் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நீங்க கடவுள் விஷயத்திலையும் ஒரு கடவுள் விவாதமா பிடிச்சாலும் முன்னேற முடியாது ஏன்னா அங்கே ஒரு அடமெண்ட் இருக்குல்ல இப்ப அதுல நிறைய பேர் இருக்காங்க சிவம்னா எனக்கு சிவம்தான் பிடிக்கும் நான் பெருமாள் கும்பிட மாட்டேன் சக்தி மட்டும் தான் நான் வழிபாடு பண்ணுவேன் நான் சிவம் கும்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு சில கூட்டம் இதெல்லாம் அஜானம் அறியாமையு இதை நான் சுட்டி அப்போ அதனால இந்த ஹோல் யூனிவர்சலாக நான் இருக்கிறேன் வந்து மொத்த பிரபஞ்சமும் நானேன்னா அந்த இஸ்வரர் தன்மை என்னுள்ளே இருக்கிறது படைத்தல் காத்தல் அழித்தல் முத்துழிலும் புரியக்கூடியவனாக நானே இருக்கிறேன் எந்த அடிப்படையில் இருக்கிறேன் மனமாக இருக்கிறேன் பிரபஞ்ச மனமாக இருக்கிறேன் அங்கே வந்து ஹோல் யூனிவர்சலே நான் நான்தான் எல்லாமே டிசைட் பண்றேன் எனக்கு தேவையானதை படைச்சுக்கிறேன் எனக்கு தேவையான அனுபவிக்கிறேன் எனக்கு தேவையானத அழிச்சுக்கிறேன் நான் வேண்டாம்னு நினைக்கும் போது தேவையற்றதை இப்படித்தான் இந்த பிரபஞ்சத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்ப அந்த மைண்டை வச்சு தான் இந்த பாடி இயங்கிட்டு இருக்கும் போது அதே சேம் மைண்டை வச்சு இந்த பாடியில் நமக்கு என்னென்ன அந்த ஆற்றல் அந்த சக்தி நம்மிடத்திலே இருக்கிறது அது தன்னை அறிதலுங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக தவிர்த்தார் ஆனா இப்போ புரிதலோட நீங்க அதை அணுகும் போது உங்களுக்கு அதெல்லாம் எழுதா சாத்தியம் ஆகும் புரிதல் இல்லாம நீங்க அதை அணுகும் போது உங்களுக்கு அது ரொம்ப டஃப்பா சொல்லும் ஏதாவது அவர் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாரு என்னால ஏன் புரிஞ்சுக்க முடியல அப்புறம் அவர் நினைச்சு அடைஞ்சதாரு என்னால ஏன் அடைய முடியலன்னா அங்க எங்க ஒரு இடத்துல நீங்க சரிப்பீங்கிறத உங்களுக்குள்ளயே நீங்க விசாரம் பண்ணி நீங்க அதை சரிப்படுத்திக்க ஏன்னா உங்களுடைய தவறுகள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு தெரியாது நான் அதை சுட்டி காட்டவும் முடியாது ஏன்னா எடுக்கவே சொன்ன கடந்த வகுப்புல உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்க தான் சாப்பிடணும் உங்களுக்கு பசிக்கு நான் சாப்பிட்டா உங்களுக்கு பசி ஆறாது ஏனென்றால் நீங்க வேறு உடல் நான் ஒரு உடல் இருக்கிறேங்கிறது பஞ்சபூத அடிப்படைகள் பிரிவினைகள் இருக்கு ஆனா அந்த பஞ்சபூதங்களுக்கு அப்பாற்பட்ட அறிவுல ஒன்றாக இருக்கு அப்ப நம்ம அறிவாக ஒன்றாக இருக்கும்போது நம்ம ஏன் பிரிவினைகளுக்குள்ள போய் சிக்கிட்டோம் அப்படின்னா அறியாமைதான் காரணம் நம்மிடம் ஏற்றுவித்துக் கொண்ட எண்ணங்கிறனாலே நம்முடைய உண்மை சொல்பம் நமக்கு மறைப்பட்டு இருக்கிறதுனால நம்ம அஜானத்தை சுற்றிக்கொண்டு அதுலயே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள பிரிவினைகள் இருக்கும் அது வேற உடம்பு இதுவே உடம்புங்கிற பிரச்சினை எல்லாம் இருக்கும் ஆனா உடம்புல பிரிவினை இருக்கு கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அது பஞ்சபூதங்களுக்குள்ள வந்திருது இல்லையா அந்த ரேஷியோக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா பிரிவினை இருக்கும் இப்போ மரமும் மனிதனும் ஒன்றாகி விட முடியாது ஏன்னா மண்புறது ஒரு அறிவுக்கு உட்பட்டது மனிதனும் ஆறறிவுக்கு உட்பட்டது ஆனா ரெண்டும் வேற வேற உடம்பா தான் இருக்கும் ஆனா அந்த உள்ள இருக்கிற உணர்வு இருக்கு பாருங்க ரெண்டு ஒன்று மரமும் தன்னை உணர்ந்து கொள்ளும் மனிதரும் தன்னை உணர்ந்து கொள்ளும் அப்ப உணர்வுன்னு பார்த்தா ரெண்டு சேம் ஆனா அந்த உணர்வை வித்தியாசமாக உணர்வது உட உபாதிகளை பொறுத்து மாறுபடுகிறது உடல்களை பொறுத்து மாறுபடுகிறது அப்படிங்கிறது நான் சொல்ல வரேன் அப்ப இந்த பாடத்திட்டத்துல நான் இப்ப உங்களுக்கு என்ன சொல் முக்கியமா வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இருப்பு இருப்பு இவ்வளவு விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கிற நீங்க எப்படி நிக்கணும் அப்படின்னு சொல்ல வர அதாவது இதைத்தான் நான் கடந்த வகுப்புல அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்தேன் அதாவது ஏன் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இது கால தேசம் இல்லை காலம் என்பது கிடையாது அப்ப எங்கிருந்து நிகழ்காலம் மட்டும் வந்தது நிற்காலமும் இல்லை ஏன்னா இந்த கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் என்ற மூன்று காலங்களும் கிடையாது ஆனால் இப்ப நான் உங்களிடத்துல பேசி நிகழ்காலம் கிடையாது நான் ஒவ்வொரு வார்த்தையும் பேசி முடிக்கும் போது அது கடந்த காலமாக மாறிவிடுவது இப்ப நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தையை பேசி முடிச்சா அது கடந்து விட்டது அவ்வளவுதான் அடுத்தது இப்ப நான் அடுத்த வார்த்தை தொடர்ந்துதான் நிகழ்காலம் நிகழ்காலம் கடந்து விடுகிறது நிகழ்காலம் கூட ஸ்டேபிளா இல்ல பாருங்களேன் நிகழ்ச்சது அது இல்லாதது அப்படிங்கிறது சக்தி அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல போய் மனம் எவ்வளவு வலுவாக சிக்கி கொண்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் இத்தனை ஆராய்ச்சிகளை இவள் செய்து கொண்டிருக்கிறேன் அப்ப இந்த காலத்துக்கு அப்பாற்பட்ட அந்த உணர்வு நான் அப்படின்னா நான் இருக்கிறேன் இருப்புல நீங்க பியாண்ட் திஸ் பாடி நீங்க வரணும்னு நினைச்சிங்கன்னா ஃபஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்தை செய்வதற்கு ஆதாரமான மனம் தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது இப்ப நீங்க சாப்பிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள உதயமா இருக்குன்னா பஸ்ட் அந்த எண்ணம் எங்க உதிக்குது மனதுல தானே உதிக்கும் அப்போ அந்த மனதுல உதிச்ச உடனே அந்த மனம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த எண்ணத்தை செயலாக்குது அதுதான் சக்தி செயலாக்கும் போது என்ன பண்ணுது சாப்பாடு இருக்குது சாப்பிடுது அப்படி சாப்பிடும்போது இங்கே என்ன நடக்கணும்னா அந்த ப்ரெசன்ஸில் இருந்து அந்த காரியத்தை செய்யும் போது அந்த இருப்பிலேயே நீங்கள் இருந்து செய்வதற்கு உப்பாகும் ஏன் அப்படின்னா அறிவு மட்டுமே இருக்கிறது தன்னை அறிந்து கொண்டிருக்கிறது தன்னுடைய காரியத்தை தன்னுடைய இருப்பில் இருந்து செய்து கொண்டிருக்கிறது அப்போ அது நிகழ்காலத்தில் நடைபெறும் ஆனால் நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா சாப்பிட உக்காந்துக்கிட்டு தான் பல யோசனைகள் பண்ணுவோம் அதாவது நூல்களை படிச்சுக்கிட்டு புக்கை படிச்சுக்கிட்டே சாப்பிட்றது டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது இந்த மாதிரி பல தவறான பழக்க வழக்கங்களை நம்ம சிறுவதிலிருந்து பழகிட்டோம் இப்ப இந்த பாடத்திட்டங்களுக்குள்ள வந்தாலும் நம்மளால விட முடியலை ஏன்னா அது ரொம்ப அடிக்ஷன் ஆயிடுச்சு அடிமை மாதிரி நம்ம மாறிட்டோம் இப்ப இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு தடைன்னு சொல்றேன் நான் தனக்குத்தானே தடை இதை பற்றி வேதம் பேசுது அதாவது மூன்று தடைகள் பேசும் அத்தியாத்மிகம் அதிபௌகம் அதி தெய்வீகம் என்ற மூன்று தடைகள் எனக்குத்தானே தடை மற்றவர்களால் தடை இயற்கையினால் தடை இது மாதிரி பல்வேறு தடைகளை நான் உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றேன் அதற்கு காரணம் நானே என தீரும் நன்றும் திறன் தர வாழாம் அப்போ இன்னம் இருக்கிற தவறு என்னன்னா நான் செய்யக்கூடிய ஒரு செயலை அந்த நிலைப்பாட்டிலே அந்த இருப்பில இருந்து நான் செய்வதில்லை எனக்குரிய தாட் வருது அந்த தாட்டை உடனே கால்குலேட் பண்றேன் அப்போ என்னுடைய சக்தி வெளிப்படுது ஆனா அந்த சக்தியை வெளிப்படுத்துவது பிரம்மம் தான் ஆனா அந்த பிரம்மம் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி அதை என்ஜாய் பண்ண தான் வெளிப்படுத்துதுங்கிறத நம்ம மறந்துட்டு அதுல என்ஜாய் பண்ண தான் அடுத்த வருஷத்துக்கு தாவிக்கணும் இப்படி தாவிக்கிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம் சக்தி பரிமாணத்துக்குள்ள சிக்கிட்டு தவிர அறிவு பரிமாணத்துக்குள்ள வர மறுக்கிறோம் காரணம் சக்தியில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் வந்துருக்கும் அதுக்குள்ள போன உடனே இங்கே அறிவு மறந்துடுறோம் நம்ம போய் உள்ள போய் சித்திக்கிறோம் அதுதான் நான் என்ன சொல்றேன்னா அறிவுலிருந்து மனதுக்குள்ள போய் சிக்கிட்டு உங்களால் அறிவுக்கு திரும்ப முடியலங்கிறதை நான் சுட்டி காட்டுறேன் எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சுற்றி இப்போ நீங்க வந்து உள்ள சாப்பிடணும் ஒரு எண்ணம் உங்களுக்கு உதயமானது சாப்பாடை தட்டில் எடுத்து வச்சுக்கிங்க எடுத்து அப்படியே மெல்றீங்க நல்லா ருசியா இருக்குது சாரமா இருக்குது குளிப்பா இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றும் நீங்க உணர்ந்து சாப்பிட்றீங்களான்னு யோசிச்சு பாருங்களேன் கண்டிப்பா செய்ய மாட்டேங்க ஏன்னா நீங்க சாப்பாடு எடுத்து ரெண்டு வாய் உணர்றீங்க மூன்றாவது வாய் வந்து வேற யோசனைக்கு போயிடும் அந்த மூணாவது வாய் சாப்பாடு பண்ணிகிட்டு இருக்க வாய்ப்புள்ள ஆனா உங்க மைண்டு வந்து வேற சிந்தனைக்குள்ள போயிடும் இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா அறிவு உணவை உட்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு சக்தியை வெளிப்படுத்தி அதை உட்கொள்ள ஆசைப்பட்டு உணவாக உட்கொள்ற ஒரு அனுபவம் ஆக்குது தன்னை அனுபவமாக்குறதே அறிவு செஞ்சிட்டு இருக்கு அந்த அனுபவத்தை நாம அனுபவிக்காம அடுத்த அனுபவத்துக்குள்ள ஒரு நுழைய பாக்கிறோம் டிவியில மாறி போகும்போது ஒரு டைவர்ஷன் போயிருந்தது அந்த தாவுது அப்ப இங்க என்ன நடக்குது அந்த பூரணத்துவம் நமக்குள்ள நடக்கல ஏதாவது நம்ம முழுமையாக அனுபவிக்கணும்னு நினைச்சோமோ அங்க முழுமையை நடக்கல குறைபாடு உண்டாகிறது இந்த குறைபாடு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு எப்பயுமே முழுமையை கொடுக்காது நம்ம வந்து திருப்பி திருப்பி இங்கே சிக்கி சிக்கி சிக்கி அடுத்தடுத்த திருவிட்டு தயாராகிட்டதா இருக்கும் ஏன்னா அந்த அறிவு வந்து எதுக்காக இந்த பாடிக்குள்ளே வந்தது தன்னை அறிந்ததாக வந்தது ஒவ்வொரு விஷயத்தையும் தான் என்ஜாய் பண்ணுவதற்காக தான் படைச்சி வச்சது பாடி மூலமாக ஒரு கார் ஓட்டுறோன்னு ஆசைப்படுறது யாரு அந்த அறிவு தான் உங்கள் பாடி மூலமாக ஒரு பங்களாவில் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறது யாரு அந்த அறிவு தான் எல்லாமே அந்த அறிவினுடைய வெளிப்பாடு ஆனால் நீங்கள் என்ன அந்த காரை என்ஜாய் பண்ணுங்கிற ஒரு எண்ணெய் உங்களுக்குள்ள உதவியான உடனே அதுக்குள்ள செயல்லை நீங்கள் தொடங்க ஆரம்பிச்சுட்டு உடனே என்ன பண்ணுறீங்க டைவெர்ட் ஆகி போய்ட்றீங்க அப்போ உங்களுக்கு அந்த கார் வாங்கவே முடியலை கடைசி வரைக்கும் அப்போ என்ன ஆகிடும் ட்யூரேஷன் இருந்துகிட்டே இருக்குமா இந்த பாடிக்கே ஒரு டைம் இல்லை கால தேசம் இருக்கு அந்த டைம் வந்த உடனே இந்த பாடி தானாகவே போயிடுது அப்போ என்ன ஆகுது அந்த மைண்டுக்குள்ளே அந்த விஷயம் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்போ அடுத்த உடம்புக்கு தயாராகிடுது மாடு ஸோ இப்படித்தான் நமக்கு வந்து மீண்டும் மீண்டும் உடல் எடுத்துட்டு கிடச்சிக்கிட்டே இருக்கு எப்போ நீங்க வந்து ப்ரெசஸ் ஆஃப் மைண்ட் எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்துல முழு இன்வால்மெண்டோடு செய்து பழகுறீங்களோ அப்போ நீங்க அது உணர்வாகவே இருக்கிறீங்க அந்த அறிவாகவே இருக்கிறீங்க அனுபவம் ஆகும் இந்த அனுபவம் இந்த உடல் வழியாக நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண பண்ண என்ன என்ன நடக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த உடம்பை கடந்து நீங்க உணர்வுக்குள்ள திரும்புறத நல்லாவே அனுபவமாக ஏன்னா அடுத்தது இந்த உடம்பு தேவையில்லை அந்த உணர்வாகவே இருந்து ஒவ்வொன்றையும் நீங்க என்ஜாய் பண்ணுங்க அது வந்து அந்த உணர்வு பரிமாணத்துக்குள்ள போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸையே என்ஜாய் பண்ண முடியுமே தவிர நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது இந்த திருமந்திரம் சொல்லுது ஒரு தாய் தன் மணவருடன் சேர்வதை தன் மகளுக்கு எவ்வாறு கூற முடியாதோ திருமந்திரம் எப்படி ஒரு மனைவி தன் கணவனுடன் இணைவதை தன் மகளுக்கு சொல்ல முடியாதோ அந்த அந்த அனுபவத்தை அவரவர்களே இணைந்து அனுபவப்பட்டுக் கொள்ள வேண்டுமோ அது போல அனுபவம் என்பது தானே சுயமாக அனுபவிக்க வேண்டிய விஷயம் காரணம் இங்கு நான் மட்டுமே இருக்கிறேன் இப்ப நான் அனுபவித்த அந்த அனுபவத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணா உங்களுக்கு ஒரு நாலேஜாக தான் உள்ளவர் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தான் என்ன வேணா லட்டை நான் இப்படி சாப்பிட்டேன் அப்படி இனிப்பா இருந்து அது குண்டு குண்டா பூந்தியது குரண்டை அப்படின்னு நான் என்ன வேணா சொல்லலாம் நீங்க என்ன வேணா கேட்கலாம் ஆனா அந்த லட்டை நீங்க சாப்பிடாம அது எப்படி என்ஜாய் பண்ண முடியாதோ அது போல இறை அனுபவம் பிரம்மா அனுபவம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு ரசவாதம் இதுதான் ஆட்கர்னின்னு சொல்லுது சயின்ஸ் அதாவது ஒரு பரிமாணத்துல இருந்து அடுத்த பரிமாணத்திற்குள்ளே நீங்க உயரும் போது உங்களுக்குள்ள ஒரு ரசவாதம் நடக்கும் ஒரு மாற்றம் நடக்கும் தகரம் தங்கமாக மாறும் மனம் அறிவாக மாறும் இந்த ரசவாதம் உங்களுக்குள்ள நடந்துருச்சுன்னா நீங்க அதுவாகவே மாறிவிடுகிறீங்க ஆனா இந்த மாற்றத்துக்கு ஒரு ப்ராசஸிங் மெத்தட் இருக்குல்ல அந்த ப்ராசஸிங் மெத்தட் எப்படி இப்ப ஐக்கமிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள தகரத்தை தங்கமாகறதுக்கு என்னன்னா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்கல்ல அது மாதிரி பாடிக்குள்ள நீங்க என்னன்னு ஆராய்ச்சி பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க ஆனா இங்க நாங்க சொல்ல வரோம்னா அந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் கால விரயம் பண்ணலாம் டெல்லிக்கு பயணம் பண்ணலாம் ஆனா சரியான பாதையில பயணம் பண்ணா அந்த குறிப்பிட்ட நேரத்தை அந்த டெல்லி அடையலாம் அந்த டெல்லி அடைவதற்கு கால தாமதம் ஆவது போல நீங்க உங்களுடைய இளத்தை அடைவதற்கு இதெல்லாம் காலதாமதத்தை உண்டாக்கி விடும் இந்த உடம்பு வச்சுக்கிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க இல்லாம சொல்றோம் அப்ப அதனால தேவையில்லாத மூச்சு பயிற்சிகள் ஜபதபங்கள் பூஜை வழிபாடுகள் எல்லாம் வந்து நம்மளுக்கு கால விரயத்தை உண்டு போடணும் புரிதல் இல்லாத காலத்துல செய்யலாம் வரும்போது ஒன்றாம் வகுப்பு மாணவன் பத்தாம் வகுப்புல வேலையே இல்ல பத்தாம் வகுப்பு படிக்கின்ற மாணவனுக்கு டிகிரி கிளாஸ்ல வேலையே இல்ல அப்போ அந்தந்த பாட்டுல இருக்கிறவங்க அப்படியே இருக்கட்டும் அவங்க வரும்போது வரட்டும் நீங்க எந்த டிராக்ல இருக்கீங்க நீங்கள் எந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் உட்காந்துருக்குங்க அப்படிங்கிறது நீங்கள் உங்களை நீங்கள் சுய விசாரம் பண்ணுங்கள் இப்படி பண்ணும்போது இப்போ நீங்கள் இந்த பாடத்திட்டத்தில் வந்திருக்கீங்க அப்படின்போது நான் என்ன சொல்கிறேன் உங்களை பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டாக பார்ப்பேன் அப்போ பிஹெச்டி ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும்னா இதுக்கு மேலே படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நான் ஃபைனல் அப்போ இது கோர்ஸ் முடிச்சாச்சு அப்போ இங்கே என்ன பண்ணணும் இந்த உடம்பு நானல்லங்கிறது தெளிவாக நின்றுட்டு அந்த உடம்பு நான் அல்ல நடந்து என்னுடைய உயர் பரிமாணமாகிய ஏழாம் அறிவு பரிமாணமாகிய ஆகாய தத்துவத்துக்குள்ளே அறிவு பிரகாசத்துக்குள்ளே நான் நுழையணும் அப்படின்னா ஒவ்வொரு காரியமும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிற விஷயத்துல இருந்து ஆகணும் ஏன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம் மைண்டு தான் அறிவு அது பிரசன்ஸில் இருக்கணும் அது இருப்பில் இருக்கணும் ஏன்னா அறிவு மூலமே இருக்கிறது இருப்புங்கிறது அறிவு தான் இருப்பு மனம் இருப்புங்கிறது எல்லாமே அப்போ இருப்பு இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ் வார்த்தைகள் வட நம்ம மாற்றி மாற்றி சொல்லலாமே தவிர இங்கு மனம்னு ஒன்று தனியாக இல்லை அறிவுன்னு ஒன்று தனியாக இல்லை இருப்பே இங்கு மனமாக இருக்கிறது ஆனா இந்த லெவல்ல வந்துருச்சுன்னா கீழ் பரிமாணத்துக்குள்ள வந்துருச்சு அதாவது ஒரு அறிவு தாவரத்துக்குள்ள இருக்கும் போது முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாத நிலையிலே அங்கே பிரதிபிம்பித்துக் கொண்டிருக்கிறது ஆகும் இரு அறிவில ஒரு மாதிரி பிரதிபிம்பிக்கின்றது ஐந்தறிவில ஒரு மாதிரி பிரதிபிம்பிக்கின்றது ஆறாம் அறிவு பரிமாணத்திலே மனிதனிடத்திலே பிரத்யேகமாக பிரதிபிம்பிக்கின்றது பகுத்தறிவு கொண்டதாக பிரதிபிம்பிக்கின்றது அப்ப இந்த உடல் ஒரு பிரத்யேக தன்மை வாய்ந்தது சிறப்பு வாய்ந்தது அதை வைத்துக் நான் என்னுடைய முழுமையான தத்துவத்துக்குள்ளே நான் திரும்புகின்றேன் என்னுடைய மூலத்துக்கு நான் கிளம்புகின்றேன்னு சொல்லி நீங்கள் எப்போ உங்களுடைய சோர்ஸுக்கு திரும்புகிறீங்களோ அப்போ நீங்கள் உங்களுடைய பூரண அனுபவமாக்க முடியும் ஆனந்தமயமாக மாறிவிட முடியும் அப்போ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா கடந்த வகுப்பில் சொன்ன மாதிரி ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற மிக காலங்கிற ஒரு விஷயம் நீங்கள் எப்பொழுதெல்லாம் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு சொல்றீங்களோ அந்த வினாடி அந்த மொடி பொழுது நீங்கள் நீங்களாகத்தான் இருக்கிறீர்கள் ஆனால் நீங்க அந்த விஷயத்திலிருந்து கடந்து வேறு விஷயத்துக்குள்ள போகும்போது நீங்க கடந்த காலத்திற்கோ எதிர்காலத்துக்கோ போகிறீங்க அப்படி போகும்போது நீங்கள் தன்னுடைய இருப்பை இழந்து அந்த இருப்பு எங்கு இழக்கப்படுகிறதோ இங்கு அறிவு கிடையாது அங்கு மனம் இருக்கின்றது எப்பொழுதெல்லாம் இருப்பு உணரப்படுகின்றதோ அப்பொழுது அறிவு இருக்கின்றது அந்த மனம் கிடையாது இந்த புரிதல் உங்களுக்குள்ள வரணும் இப்ப நீங்க கேட்ட கேள்வி நான் உணர்வா மனமா எப்படி நான் பகுத்தறிவது நான் அறிவா மனமா எப்படி நான் பகுத்தறிவதுன்னு கேட்டால் நீங்க எப்பொழுதெல்லாம் மற்ற விஷயங்களை குறித்து கொண்டு தன்னுடைய இருப்பை அறியவில்லையோ அப்பொழுதெல்லாம் எப்பொழுதெல்லாம் மற்ற விஷயங்கள் எதுவுமே தெரியவில்லை அனுபவமாக்க முடியும் அப்பொழுதெல்லாம் சிம்பிள் அப்ப நான் மட்டுமே இருக்கிறேன் என்னுடைய அனுபவம் என்னுடைய சொரூபம் தான் எல்லாமேன்னா என்ஜாய் பண்றதுக்காக தான் இந்த பாடி கிடைச்சிருக்கு அப்ப பிரம்மம் தன்னை இந்த உடல் ஒவ்வொரு காரியத்திலும் செயல்படுத்தி அனுபவமாக்கி கொண்டிருக்கிறது ஆனந்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு நட்டு சாப்பிட்ட உடனே அற்புதமா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லுது மனம் தான் சொல்லுது அந்த மனம் எதை இந்த சொல்லுது அந்த சுவையின் அடிப்படையில சொல்லுது அந்த சுவை எப்படி கிடைச்சது புலனின் அடிப்படையில கிடைச்சது அந்த புலன் எங்கிருந்து வந்தது அறிவனுடைய வெளிப்பாடு எல்லாமே அறிவு தன்னை உடலாக படைத்து புலனாக படைத்து படைக்கப்பட்ட பொருளை புறத்தில் படைத்து அந்த புறத்தில் படைக்கப்பட்ட பொருளை மீண்டும் தன்னுள்ளே அனுபவமாக்கி ஆனந்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுதான் இந்த பிரபஞ்ச லீலை மாயா நீலை நடந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த ஹோல் யூனிவர்சல் இப்படித்தான் இயங்கி கொண்டிருக்கிறது ஒரு சக்தி பரிமாணத்திலிருந்து மற்றொரு சக்தி பரிமாணத்திற்கு மாறுபட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த மாற்றங்கள் சக்தியின் அடிப்படையிலே நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இவை எல்லாவற்றையும் ஆனந்தமயமாக தன்னுள்ளே அனுபவமாக்கி கொண்டிருப்பது அந்த பரபிரம்மம் ஆனால் அந்த பரபிரம்மம் இதற்குள்ளும் வந்து அனுபவமாக்கவில்லை வெளியிருந்து தன்னுடைய அறிவு பிரக பிரவாகத்தை ஆனந்தமயமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு திரைப்படத்தில் நிறைய சீன்கள் ஓடிக்கிட்டு குண்டு வெடிச்சு அதெல்லாம் பத்தி எரியும் அப்புறம் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும் ஆனா என்ன நடந்தாலும் அங்கே திரை எப்படி பாதிக்கப்படலையோ நெருப்பு பத்திக்கிட்டு எரியுதுங்கனால திரை எரிஞ்சு போகுதா இல்லை சரியான மழை பெய்யற மாதிரி ஒரு சீன் ஓடிக்கிட்டு இருக்கு உடனே அந்த ஸ்கிரீன் வந்து நினைஞ்சு போதா கிடையாது ஆனா இதெல்லாம் நடக்குது அங்கே அப்படின்னா அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது திரைப்படம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அதனால தனக்கு அனுபவம் ஆவது போல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனா அதனால் பிரம்மம் வந்து சம்பந்தப்படவில்லை அது சம்பந்தப்படாமல் இருக்கிறது அப்படிங்கறதுதான் திரைப்படத்தை வந்து நம்ம உதாரணமாக காட்டுறோம் ஒரு வெள்ளை திரையில எல்லா காட்சிகளும் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் வெள்ளைத்துறை அது சம்பந்தப்படவே இல்லை வெள்ளைத்துறை தன்னில் தானாக இருக்கிறது எதிலும் சம்பந்தப்படாமல் இருக்கிறது ஆனால் அதன் மீது தான் பிம்பம் விழுந்து கொண்டிருக்கிறது அந்த பிம்பத்திலே எல்லா நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன சண்டை காட்சி வருகிறது காதல் காட்சி வருகிறது எல்லாமே நடைபெறுகிறது ஆனால் எதிலும் எந்த விஷயத்திலும் தன்னை உள்வாங்கிக் கொள்ளாமல் அனுபவமாக்கி கொள்ளாமல் ஆனந்தமயமாக தன்னை அது கொண்டிருக்கிறது அது பிரம்மம் இருக்கிறது அப்போ இந்த உணர்வு மயமாக மனம் அனுபவமாக்கிறது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேரடி பிரம்மம் அதாவது அந்த பூர்ண அறிவு வெட்ட வெளி இங்கே அந்த வெட்ட வெளிப்பட்ட சக்தி வந்த சிற்றறிவு மனம் என்ன பண்ணுதுன்னா அனுபவமாக்கி போடுகிறது இப்போ இந்த அனுபவம் அந்த சிற்றறிவுக்கு ஏன் தேவைப்பட்டது இதைத்தான் சம்ஸ்காரம் சஞ்சித கர்மான்னு நம்ம சொல்றோம் ஏன்னா இப்ப இந்த உடம்புக்குள்ள இதெல்லாம் அனுபவமாக்கணும்னு நமக்கு பூர்வ சம்ஸ்காரம் இருக்கிறதுனால ஒரு உடம்பு எடுத்து அறிவுக்குள்ள வந்துடுறீங்களோ அனுபவங்கள் பிரம்மத்துக்கு கிடையாது சம்பந்தப்படாமல் தண்ணில் தானால் தன்மயமா இருக்கிறது நீங்க எப்ப அனுபவம் மாத்துறீங்களோ அப்பொழுதும் உங்களுக்கு இது எல்லாம் நீங்கிருங்க இது ஒண்ணுமே இல்ல தெரியல ஆனா அது வரைக்கும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை சந்தோஷப்படுறது லட்ட ருசிக்கிறது ஒரு காட்சியை பார்த்து மயங்குது ஒரு மலரை பார்த்து சந்தோஷப்படுறது எல்லாமே இந்த சிறு அறிவாக வெளிப்பட்ட மனதினுடைய சிறு சலனங்கள் சிறு சிறு சந்தோஷங்கள் தான் வந்து வெளிப்பாடு அந்த அறிவினுடைய வெளிப்பாடு ஆனால் அந்த பூரண அறிவு வெட்ட வெளி சூட்சம பஞ்சபூதத்துக்குள்ள வரும்போது இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நுழையவே இல்லை அது ஸ்தூல பஞ்சபூதத்துக்குள்ள வரும்போது தான் இந்த விஷயத்துக்குள்ள நுழை இல்லை ஏன்னா ஸ்தூலம்னு வரும்போது தான் இந்த த்ரீ டைமென்ஷனே வருது அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த ூள பஞ்சபூதங்களுக்குள்ள வரும்போதுதான் ஒரு உருவமே அடைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு உருவமே கிடையாது பிரம்மம் உண்மையிலே உருவமாற்றது நிற்குணமாக இருக்கிறது அப்போ அதுவே நான் அப்படின்னா நம்ம அந்த அயர் பிளாட்ஃபார்ம் சென்டர் ஆகணும் அப்படின்னா இந்த ஹியூமன் பாடி கிடைச்சதோட இதுல நீங்கள் அந்த பகுத்தரியின் தன்மையை வைத்து தன்னை யார் என்று அறிந்து கொண்டதுனாலே என்னுடைய மூலத்துக்கு நான் திரும்புவதற்கு எது சரியான வழி அப்படின்னு கேட்டால் இந்த உடல் மூலமாக இந்த கிடைத்த மனதின் மூலமாக நான் யார் என்று நான் தெரிந்து கொண்டு விட்டேன் ஆனால் என்னுடைய மூலத்துக்கு திரும்புவதற்கு நான் எப்படி போவது அப்படின்னு பாதை கேட்டீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் நீ இருந்து பழக பழக பழக ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சோர்ஸுக்கு இந்த பியாண்ட் திஸ் மைண்ட் பியாண்ட் திஸ் பாடி இந்த உடல் இந்த மனம் இதை கடந்து தன்னுடைய சோர்ஸ் ஆகிய அந்த ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் மைண்டுக்குள்ளே நம்ம போயிடுவோம் அந்த ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் மைண்டுக்கு உருவமும் இல்லை வடிவும் இல்லை ஏன்னா அது என்னுடைய அறிவு பிரகாசம் என்னுடைய ஒளி பிரகாசம் நான் ஒரு எல்லையில்லாத அருப்பெரும் ஜோதியாக ஆனந்தமயமாக பூரண பிரகாசமாக இதிலிருந்து என்னை பிரிக்க முடியாத ஒரு அற்புத வடிவமாக இருந்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய வரம் அப்போ இந்த பாடத்திட்டத்துல நான் உங்களுக்கு அந்த உயர் பரிமாணத்திற்கு செல்வதற்குண்டான ஒரு சூட்சமத்தை பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக உடைச்சிருக்கேன் அப்புறம் பிரபஞ்சம் எப்படி தோன்றியது இந்த மனம் எப்படி உண்டானதுங்கிறத பஞ்சபூத அடிப்படையில உங்களுக்கு வெளிச்சமாகினேன் இப்போ அறிவு தான் எப்படி வெளிப்பட்டு இருக்குங்கிறது இந்த அடிப்படையில் தான் வெளிப்பட்டு இருக்கிறதுங்கிறத சாஸ்திரமும் சொல்லுது சயின்ஸும் சொல்லுது சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா பெருவெடிப்பு கொள்கைங்கிற ஒரு டாபிக் எடுத்து சொல்லுது இந்த பிரபஞ்சம் உருவாச்சு சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா அப்படிலாம் ஒன்றும் வெடிக்கவே இல்லை பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில இந்த உலகம் தோன்றியிருக்கிறதுன்னு சொல்லுது இங்கே உண்மையிலே சாஸ்திரம் சொல்றதுதான் சரி ஏன்னா இங்கே வெடிப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு கேள்வி அவங்களால பதில் சொல்ல முடியல இப்போ நாம் சொல்கிறோம் வெறுப்பு நடப்பதற்கு முன்னாடி இறைவன் மட்டும்தான் இருந்தான்னு சொல்கிறோம் ஏன்னா ஆகாயம் மட்டும்தான் இருந்தது அதுதான் வெட்ட வெளி அந்த வெளி தண்ணி தானாய் தன்மயமா இருந்துட்டு அப்போ அதை தான் சித்தர்கள் பாடுறதுக்கு சொல்லிடுது இதெல்லாம் எடுத்துட்டா வச்சிங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும் நம்மளால புரிஞ்சுக்க முடியல ஏன்னா எல்லாம் பரிபாசை வெட்ட வெளி தன்னை மெய்யன்றிருப்போருக்கு பட்டயம் எடுக்கடி குதம்பாய் பட்டயம் எதுக்கடினு ஒரு குதம்பை சித்தருடைய பாடல் அப்போ வெட்ட வெளி தான் தன்னுடைய உண்மை சுருபம் எப்போ தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ எதுக்கு உங்களுக்கு பவுண்ட்ரி பட்டயம்னா இப்போ நான் ஒரு இடத்த வாங்கிட்டு எனக்கு ஒரு பட்டா போட்டு கொடுங்க நம்ம கேட்குற மாதிரி இப்போ மைண்டுக்குள்ள ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே நீ ஏன்பா இருக்கிற நீ யூர் கான்சியஸ்னஸ் நீ அந்த போய் மைண்டுக்குள்ளே சிக்கி தான் இது நான் இந்த பாடி இதனுடைய சொந்தம் இதனுடைய பந்தம் இதனுடைய வீடு என்னுடைய கார்ன்னு சொல்லிட்டு அதை சிக்கிக்கிட்டு இருக்கிறேன் அதை விட்டு வெளியே வா அப்படின்னு அந்த சித்தர் பாடுறேன் இதை நமக்கு புரிஞ்சுக்க முடியல வெட்டவேலி தன்னை மெய்யின்றிருப்பவருக்கு பட்டயம் ஏதுக்கடி புதம்பாய் பட்டயம் ஏதுக்கடின்னு அற்புதமா தெளிவுபடுத்துகிறார் அப்போ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம உயர் பரிமாணத்துக்குள்ள என்ட்ரு ஆகும்போது மட்டும்தான் அதனுடைய சூட்சம பரிபாசங்கள்லாம் நமக்குள்ளேயே விடை கிடைக்கும் இப்போ இந்த இந்த பாடத்திட்டங்கள் உள்ள விடைகள் கூட இந்த ஹையர் பிளாட்ஃபார்ம் என்ட்ரு ஆகும்போது தான் இதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக்க முடியும் பெரும்பாலானவர்கள் அதை வெட்ட வெளிச்சமா ஆக்க மாட்டாங்க ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்தால் சொல்ல முடியும் இல்லைன்னா சொல்ல முடியாது அப்போ இதை வந்து நீங்கள் இந்த பரிமாணத்துக்குள்ளே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கிஃப்ட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னா பூர்வ சம்ச்காரத்தில் நீங்கள் செஞ்ச புண்ணிய கர்மாட்டங்கள் மூலமாக இப்போ இந்த பாடிக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்கு இந்த மைண்டுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்கு இப்போ இந்த பாடி மைண்டுங்கிற விஷயத்தை கடந்து நான் அந்த பூரண அறிவுங்கிறத நீங்கள் ஈஸியாக என்ட்ராகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த பிரிவை வேஸ்ட் பண்ணிடாதீங்க யூஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருக்கோங்க இப்போ இதோடைய அடுத்த கண்ட்ரினியூஷன் அடுத்த பாடத்தோட முடிப்பேன் இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய சுய முயற்சினால்தான் நீங்கள் இதை அடைய முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பசிக்கும் அவங்க தான் சாப்பிட்டாங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருடைய பிரம்மா அனுபவமும் அவர்களுக்குள்ளே நடைபெற வேண்டிய வழிமுறை தான் இது மற்றவர்கள் வந்து சொல்லத்தான் தவிர அந்த நிலைப்பாட்டை உங்களுக்கு காத்து கொடுக்க முடியாது நீங்களே தான் பயணிக்கணும் அதாவது நான் பயண பாதையாக சொல்ல முடியும் இப்படி வந்து டெல்லிக்கு ஷார்ட் ரூட்ஸில் சொல்லுவேன் ஆனா நீங்க தான் பயணம் பண்ணி டெல்லிக்கு போய் சேரணும் நீங்க வந்து என்னை கூடவே வாங்கன்னு என்னை கூப்பிட முடியாது ஏன்னா நான் ஒரு பிளாட்ஃபார்ம் போயிட்டு இருக்கேன் நீங்க ஒரு பிளாட்ஃபார்ம் போயிட்டு இருக்கீங்க அப்ப அதனால நான் உங்களோட வரவும் முடியாது அதனால நான் உங்களுக்கு வழிதங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்துருவேன் நீங்க பயணம் பண்ணிக்கணும் ஓப்பனா எல்லாத்தையும் உடச்சுட்டேன் இங்க நீங்கன்னு தனியா ஒண்ணு கிடையாது பேரறிவு வெளிப்பட்ட பஞ்சபூதத்துக்குள்ள சிக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருக்கு நீங்க பஞ்சபூதத்தை கடந்து அந்த மூலத்துக்கு திரும்பும்னா இந்த உடல்ங்கிற விஷயத்தை நீங்க விட்டு இதை விடுறதுக்கு என்ன வழி பிரசன்ஸ் ஆஃப் இதை புரிந்து கொண்டு நீங்கள் இந்த வகுப்பையத்தோடு நிறைவு செய்கிறேன் வணக்க நன்றி நன்றி ஐயா நன்றிப்பா மகிழ்ச்சி சுவாமி மிக்க நன்றி